திருவாரூர் கமலாம்பாள் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் விரைவா போற்றி ஆடக மதுரை அரசே போற்றி கூடல் இலங்கு குருமணி போற்றி அண்ணாமலயம் அண்ணா போற்றி கண்ணார முதக்கடலே காவாய் கனக திரளே போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி பொன்னுமை பொருளு தருவானை போக முந்திருவும் புணர்பானை பின்னையன் பிழையை பொறுப்பானை பிழையலாம் தவிர பணிப்பானை இன்ன தன்மையன் என்றை எழிவந்தபிரானை அன்னம் வைகும் வயல் படனத்து மறக்கலும் மாமே இந்த நேரம் ஒரு சாயரிட்சை நேரம் ஒவ்வொரு நாளும் இந்த வழிபாட்டில் எல்லா தேவாலயங்களிலும் உள்ள மூர்த்தங்கள் எல்லாம் ஒரு இடத்திலே சென்று சேர்ந்து இருக்குமாம் அந்த இடத்திலே வழிபாடு செய்தால் எல்லா சிவாலயங்களுக்கும் சென்று வழிபட்ட புண்ணியம் கிடைக்குமாம் அந்த இடம் இப்பொழுது நாம் சிந்திக்கக்கூடிய திருவாரூர் திருவாரூரிலே இந்த சாயரட்சை நேரத்திலே எல்லா சிவாலயங்களின் சாநித்தியங்களும் சேர்ந்திருக்கும் அந்த நேரம் பிரதோஷ காலம் எல்லா தோஷங்களையும் மாற்றக்கூடியது பிரதோஷம் பிரதோஷ காலத்தில் எந்த செயலை தொடங்கினாலும் அது சிறப்பாக இருக்கும் ஆஞ்சநேய சுவாமி லங்கைக்குள்ளே போய் குதிச்ச பொழுது பிரதோஷம் அவர் செயல் வெற்றி பெற்றது அந்த நேரத்திலே நாம் இப்பொழுது திருவாரூரை பற்றி சிந்திக்கப் போகிறோம் கைலாசத்திலே சிவபெருமானும் பராசக்தியும் உட்கார்ந்திருக்கிறார்கள் அது ஒரு வில்வ மரம் ஏக வில்வம் சிவார்ப்பணம் வில்வத்தை இன்றைக்கு வழிபாடு செய்யலாம் எடுத்து காஞ்சி போனாலும் பரவாயில்லை நாளைக்கும் வழிபடலாம் அதுக்கடுத்த நாளும் வழிபடலாம் அந்த வில்வத்துக்கு அவளது பேராற்றல் உண்டு வில்வ மரத்தின் கீழே பராசக்தியும் சிவபெருமானும் அமர்ந்திருக்கிறார்கள் மேலே இருந்து ஒரு குரங்கு ஒவ்வொரு வில்வ இலையாக கிள்ளி போட்டுக்கொண்டே இருக்கிறது அந்த குரங்குக்கு தெரியாது கீழே இருக்கிறது யாருன்னு ஆனால் அதனுடைய இயல்பு ஒவ்வொரு இலையாக கிள்ளி போட்டுக்கிட்டே இருந்தது குரங்கு சும்மா இருக்காது குரங்குலேருந்து பிறந்தா நாமே சும்மா இருக்க மாட்டேங்கிறோம் குரங்கு எப்படி சும்மா இருக்கும் எடுத்து ஒவ்வொரு இலையாக போட்டுக்கிட்டே இருந்தது விடியிற நேரம் அம்பாள் பராசக்தி குரங்க ஒரு பார்வ பார்த்தாள் இந்த கடைக்கன் பார்வை பட்டதும் குரங்குக்கு ஞானம் வந்தது இறங்கி கீழே வந்து கும்பிட்டது இன்னைக்கு சிவராத்திரி நீ ராத்திரி முழுக்க தெரிந்தோ தெரியாமலோ மிக சிறப்பான வில்வத்தினாலே அர்ச்சனை செய்திருக்கிறாய் நெருப்பு தெரிந்து தொட்டாலும் சுடும் தெரியாமல் தொட்டாலும் சுடும் சிவபெருமானை வழிபடுவது என்பது தெரிந்து கும்பிட்டாலும் குண்ணியம் தெரியாமல் கும்பிட்டாலும் குண்ணியம் உனக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது என்று அந்த குரங்கை பார்த்து அம்பாள் சொல்ல சிவபெருமான் நீ பூலோகத்தில் போய் ஒரு மன்னனாக பிறப்பாயாக விவரம் தெரியாத குரங்கு தெரியாம ஒரு வில்வத்தை எடுத்து போட்டதுக்கு நீ மன்னனாய் பிறப்பாயாக குரங்கு கேட்டுதான் சிவபெருமானே மன்னனா பிறக்கிறது சரி இன்னும் ஒரு வரம் கொடுக்கணும்னு சிவபெருமான் என்ன வரம் இந்த குரங்கு முகத்தோட பிறக்கணும்னு கேட்டுதான் நம்மளா இருந்தா குரங்கு முகமாயிருந்தா கூட பியூட்டி பார்லர்ல போய் அப்படி இப்படி மாத்தி என்னத்தையோ செஞ்சு அழகா ஆக்கி விடுறோம் அழகா இல்லைன்னா கூட குரங்கு என்ன கேட்டது குரங்கு முகத்தோட பிறக்கணும் ஏன் அப்பத்தான் போன பறவையில குரங்கா இருந்தேன் சிவபெருமானுக்கு வில்வத்தினாலே அர்ச்சனை பண்ணின புண்ணியம் இப்பொழுது நான் ஒரு மன்னனா இருக்கிறேன் அப்படிங்குற நெனைப்பு இருக்கும் அதனால குரங்கு முகத்தோட பிறக்கணும் குரங்கு முகம் மட்டுமல்ல குந்தம் என்ற ஆயுதத்தோடும் பிறப்பாயாக நம்ம திருச்சிராப்பள்ளி திண்டுக்கல் கரூர் கரூரிலே இந்த குரங்கு வந்து பிறந்தது கையிலே ஒரு ஆயுதம் குரங்கு முகம் முசுன்னா குரங்கு குந்தம்னா ஆயுதம் முசுகுந்தன்னா குரங்கு முகமும் ஆயுதமும் கொண்டு பிறந்தவன் முசுகுந்த சக்கரவர்த்தின்னு இவருக்கு பேர் திருப்பருங்குன்றத்திலே சிவபெருமான் வர்றகிறார் முருகன் கல்யாணத்துக்கு இப்போ வருஷ வருஷம் வர்ற கல்யாணம் இல்லை அது முதல்ல நடந்த முதல்ல அப்போ அந்த காலத்து கல்யாணம் இப்போ தான் கல்யாணம் ஆக போகுது அப்போ வர்றாரு எல்லாருக்கும் பத்திரிகை அனுப்பிச்சாச்சான்னு கேட்டாராம் முருகப்பெருமான் அனுப்பிச்சுட்டேன்னு சொன்னாராம் முசுகுந்த சக்கரவர்த்திக்கு அனுப்பிச்சுட்டே அனுப்பிச்சிட்டியான்னு கேட்டாராம் முசுகுந்த சக்கரவர்த்தி இந்த வந்திருக்கிறேன்னு ஓடி போய் காலில் விழுந்தாராம் அப்போ அவருக்கு எவ்வளவு ராஜம் அறியாத அந்த முசுகுந்த சக்கரவர்த்தி கரூரிலே ஆட்சி பண்ணுகிறார் தேவேந்திரன் வந்து காலில் விழுந்தான் அசுரர்களை வெல்ல என்னால் முடியவில்லை உங்கள் குந்தத்தினால் முடியும் நீங்கள் என்னை காப்பாற்ற வேண்டும் முசுகுந்த சக்கரவர்த்தி தேவலோகத்துக்கு போனார் அசுரர்களை வெற்றி கண்டார் தேவேந்திரன் காலில் வந்து விழுந்தான் உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க தர்றேன்னா இவர் ஒன்று கேட்டார் என்ன கேட்டார் தெரியுமா இவ்வளவு காலமாக நீ வச்சு வழிபாடு பண்ணக்கூடிய அந்த தியாகராஜ பெருமான குழுன்னு கேட்டார் தியாகராஜ பெருமானுங்கிறது யாரு திருமால் தன் நெஞ்சிலே வச்சு பூஜை பண்ண மூர்த்தி திருமால் மனசிலே உள்ள மூர்த்தி அந்த மூச்சி விடுற பொழுது அந்த நெஞ்சு மேலும் கீழும் போகும் அதனால தான் திருவாரூர் தியாகராஜாவுடைய ஆட்டம் மேலும் கீழுமாக இருக்கும் சிதம்பரம் நடராஜா பக்கவாட்டில் ஆடிக்கிட்டு வருவார் தியாகராஜா மேலும் கீழுமாக ஆடிக்கிட்டு வருவார் நெஞ்சில் இருந்த மூர்த்தி அதை தேவேந்திரனுக்கு கொடுத்தார் முசுகுந்த சக்கரவர்த்தி அதை கொடுன்னு கேட்டுவிட்டார் தேவேந்திரனுக்கு கொடுக்க மனசில்லை ஆனால் சொல்லியாச்சு என்ன செய்கிறது ஒரு கெட்டிகாரத்தனம் பண்ணனா நம்ம சைவ சித்தாந்தத்தில் தேவேந்திரனுக்கெல்லாம் மரியாதை கிடையாது ஆமா வேதத்துல தான் தேவேந்திரனுக்கு மரியாதை இங்கே மரியாதை கிடையாது திருவள்ளுவரே அப்படித்தான் சொல்றார் இந்திரனே சாளுங்கிறார் ஐந்த வித்தான் ஆற்றல் அகல் விசும்புலார் கோமான் இந்திரனே சாளுங்கிறார் ரிஷிகளுடைய பேராற்றலுக்கு இந்திரனே சான்றுங்கிறார் அந்த தேவேந்திரன் ஒரு கெட்டிகாரத்தனம் பண்ணனா இந்த தியாகராஜா மாதிரி ஆறு திருமேனி தயார் பண்ணணும் நம்ம மொழியில் சொல்றதா இருந்தால் மன்னிச்சுக்கிடுங்க டூப்ளிகேட் நமக்கு புரியுறாப்பில் சொன்னா ஒன்று ஒரிஜினல் ஆறு டூப்ளிகேட் புரியறதுக்காக சொல்லி வைக்கிறேன் ஏழு மூர்த்தங்கள் ஏழு தியாகராஜாவும் ஒரே மாதிரி இருக்கு உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துக்கொள்ளுங்கள் எதை எடுத்துக்கலாம் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு அங்கிருந்து வருகிறார் முசுகுந்த சக்கரவர்த்தி ஓம் நம ஓம் நம சிவாயம் நம சான்றோர்கள் நல்ல செயல் செய்யும் பொழுதெல்லாம் நம சிவாய என்று சொல்லி செய்வார்கள் திருஞானசம் வந்த பிள்ளையாருக்கு பல்லக்கு வந்தா பல்லக்கில் ஏறுற பொழுது நம சொல்லி ஏறுவார் முத்துக்கொடை வந்தால் நமசிவாயு சொல்லி பிடிச்சுக்குவார் தாழ வந்தா நமசிவாயான்னு சொல்லித்தான் தாளத்தை எடுப்பார் அமர்நீதி நாயனார் தராசு தட்டில் ஏறி உட்கார்றதா இருந்தால் அஞ்சலித்து ஓதி தட்டில் ஏறி உட்காருவார் அஞ்சலித்து சொல்லிக்கிட்டே வந்தாரா முதல் தியாகராஜர் ஒன்னும் தெரியல ரெண்டு மூணு நாலு அஞ்சு அந்த இடத்துக்கு வர்றார் மயிர்கூச்சி எறியுது கண்ணீர் வருது மெய்மயிர் சிலிர்ப்ப விதிர் விதிர் பெய்தி அன்பரானார் இந்த இடத்துக்கு வந்தவுடனே இந்த இரும்பு அந்த காந்தம் இழுத்து பிடிச்சே அப்போ நிச்சயமாக இதுதான் காந்தம் இந்த மூர்த்தியை கொடுன்னு எடுத்துக்கிட்டாராம் தேவேந்திரன் சொன்னானா அவரு தான் மூர்த்தி இனிமே மற்றது எனக்கு எதுக்கு ஏழையும் எடுத்துக்கிட்டு பொங்க ஏழு மூர்த்தியவும் தோளில் வச்சு தூக்கிட்டு வந்துட்டார் தமிழ்நாட்டுக்கு இந்த மூல மூர்த்தியை திருவாரூர்ல பிரதிஷ்ட பண்ணார் தியாகராஜ சுவாமிக்கு நீங்க கையை காலு எதுவும் பார்க்க முடியாது முகம்தான் பார்க்கலாம் வருஷத்துல ரெண்டு நாள் ஒவ்வொரு பாதம் பார்க்கலாம் நெஞ்சு முழுக்க மறைச்சிருக்கும் அங்க என்ன இருக்கு தெரியாது இப்பவும் தெரியாது ஞானிகள் சொல்கிறார்கள் திருமூலர் சொன்ன திரு அம்பல சக்கரம் நெஞ்சிலே இருக்குங்கிறாங்க அஞ்சலுத்தை பலவிதமாக எழுதி தயாரிக்கப்பட்டது திரு அம்பல சக்கரம் அந்த திரு அம்பல சக்கரம் நெஞ்சிலே இருக்கிறது என்று சார்ந்தோர்கள் பேசுகிறார்கள் அந்த மூலமூர்த்தி தியாகராஜர் திருவாரூரில் அடுத்த மூர்த்தி நாகப்பட்டினத்தில் அதுக்கடுத்த மூர்த்தி திருநல்லாத்தில் நமக்கெல்லாம் நல்லா தெரிஞ்ச ஊர் ஒரு கோயிலுக்கு போனால் சிவபெருமானை விட்டு விட்டு வேற ஒருத்தரை விடாம சுத்துவமே அந்த ஊர் திருநள்ளாறு கும்பிட வேண்டிய சிவபெருமானை பற்றி கவலைப்படாமல் சனீஸ்வர பகவானை ஊர் திருநள்ளாறு அந்த திருநள்ளாறு அடுத்தாப்பில் அங்கே ஒரு மூர்த்தி தியாகேஸ்வர் உள்ளே போய் அவரை கும்பிடணும் தியாகேஸ்வரை கும்பிட்டா வேற யாரையும் கும்பிட வேண்டிய அவசியம் கிடையாது திருவாரூரிலே மூலமூர்த்தி நாகைப்பட்டினத்திலே அடுத்த மூர்த்தி திருநள்ளாற்றிலே அதற்கடுத்த மூர்த்தி திருமறைக்காடு என்ற வேதாரண்யம் திருமறைக்காடு வேதங்கள் அடைத்த கதவை அப்பரடிகள் திறக்க ஞான சம்பந்த பிள்ளையார் மூட சிறப்பு பெற்ற திருத்தலம் வேதாரண்யம் அங்கிருந்து வந்தால் திருக்காராயில் திருக்காராயில் என்பது சம்பந்தப் பெருமானால் பாடப்பெற்ற திருத்தலம் திருக்காரவாசல் அப்படின்னு இப்ப சொல்றாங்க பழைய பேரு திருக்காராயில் அடுத்த ஊர் திருக்காராயில் அங்கிருந்து இன்னொரு திருமேனி திருவாய்மூர் அப்படிகோளோடு தொடர்புடைய திருவாய்மூர் எத்தனை ஆச்சு ஆறாட்சி திருக்கோள் இலி அந்த கோயிலை கும்பிட்டா நவகிரகங்கள் நம்ம பாதிக்காதான் கோழிலின்னு சொன்னால் புரியாது வேற பேர் சொன்னால் நல்லாவே புரியும் திருக்கோழிலிக்கு இப்போ பேர் திருக்குவளை இப்போ தெளிவாக புரியுமே திருக்குவளை முந்தி பேர் திருக்கோழிலி ஆக திருவாரூர் நாகைப்பட்டினம் திருநள்ளாறு திருமறைக்காடு திருக்காராயில் திருவாய்மூர் திருக்கோழிலி ஏழு இடத்தில் சப்த விடங்கிரங்கள் என்று பெயர் பிரதிஷ்ட பண்ணப்பட்டார் சிதம்பரத்துக்கு கோயில் பேரு திருவாரூருக்கு பூங்கோயில்னு பேரு சிதம்பரம் சொல்றார் திரு நடனத்துக்கு முன்னோ பின்னோ திருவாரூர் கோயிலாய் கொண்ட நாளை சிதம்பரத்திலே ஆடக்கூடிய தாண்டவத்துக்கு முன்னாலேயோ கேட்கிறார் பார்க்கடலை கடைந்த பொழுது மகாலட்சுமி தோன்றினாள் திருமாலை மணந்து கொண்டாள் திருவுடையாள் திருவினாள் சேர்வதற்கு முன்னோ பின்னோ திருவாரூர் கோயிலாய்க் கொண்ட நாளை என்கிறார் மகாலட்சுமி பெருமாளை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு முன்னாலேயான் திருவாரூர் அப்போ இந்த திருவாரூருக்கு எவ்வளவு பெருமை திருவாரூர் பிறக்க முத்தியின் திருவாரூரில் பிறந்தாலே மோட்சமா அதுக்கு இன்னொரு விதமாகவும் அர்த்தம் சொல்றது உண்டு உடம்புல உள்ள மூலாதாரத்துக்கு உரியது திருவாரூர் மூலாதாரத்து அக்னி புறப்படுமானால் மேலே வரும் யோக பாதையிலே அதனாலே திருவாரூர் பிறத்தல் என்றால் மூலாதாரத்து அக்னி மேலே கிளம்ப ஆரம்பிக்கிறதுன்னு ஒரு அர்த்தம் மூலாதாரத்து அக்னி மேலே கிளம்பி சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அநாகதம் விசுத்தி ஆக்ஞை பிரமரந்திரம் என்று வரக்கூடிய யோக யாத்திரை அதிலே திருவாரூர் பிறந்தால் முத்தின்னா இந்த மூலாதாரத்து அக்னியை கிளப்பினால் முத்தின்னு ஒரு அர்த்தம் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன் சொன்னது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூருக்கு என்ன பெருமை கைலாசத்தில் போய் பார்த்துட்டு வந்தவங்களுக்கு தெரியும் நான் நேற்றே சொன்னேன் கைலாசத்துக்கு பக்கத்தில் போகலாமே தவிர கைலாசத்துக்கு உள்ளே போக முடியாது கைலாசத்துக்கு பத்து கிலோமீட்டர் இப்பால் நிற்கலாம் அதுக்கப்புறம் யாரும் போக முடியாது விமானங்கள் கூட கைலாசத்துக்கு நேர் மேலே பறக்காது ஒதுங்கித்தான் பறக்கும் இப்போவும் என்ன ஆக்சிஜன் கிடையாதுன்னு நமக்கு விமானத்துக்கு என்ன தடைன்னு எனக்கு தெரியலை சுத்தித்தான் போகுது கைலாசத்துக்கு மேலே எந்த விமானமும் பறக்காது இப்போவும் அந்த கைலாசத்தில் தூரத்தை நின்று பார்க்கிற பொழுது கைலாசம் எப்படி தெரியுது ஒரு குறுக்கி ஒரு குறிப்பிட்ட இடத்துல நின்று பார்க்கிற பொழுது திருவாரூர் தேர் மாதிரி தெரியுது திருவாரூர் தேர் அழகுன்னு சொல்றோமே பெரிய தேர் அது அந்த அமைப்பே தனியா இருக்கும் அகலமான தேர் அந்த தேர் தெருவடைச்சான்னு சொல்ற மாதிரி தெரு அடைச்சுக்கிட்டு வரும் தேர் அந்த திருவாரூர் தேர் மாதிரி கைலாச காட்சி அது எப்படி கைலாசத்தை பார்த்துட்டு இந்த தேர் பண்ணி இல்லைன்னா இந்த மாதிரி பண்ண முடியாது இன்னொரு பக்கத்தில் இருந்து பார்த்தால் அந்த கைலாச காட்சி நம்ம சிதம்பரத்தில் பொன் வேய்ந்தார்கள் அல்லவா அந்த மேல பொன்னம்பலம் அது மாதிரி தெரியும் இன்னொரு பக்கத்தில் பார்த்தா விபூதி பூசணாப்பில தெரியும் இன்னொரு பக்கத்தில் பார்த்தா ரெண்டு மூணு வாசல்படி மாதிரி தெரியும் இன்னொரு பக்கத்தில் பார்த்தா கொடிமரம் மாதிரி தெரியும் பல காட்சிகள் எட்டு திக்கிலே எட்டு காட்சிகள் அந்த கைலாசத்தில் பொண்ணு திருவாரூர் தேர் அஞ்சு இடங்கள் சொல்வார்கள் ஆகாசேத்திரம் சிதம்பரம் காற்று திருக்காலத்தி திருக்காலத்தி சிவபெருமானுக்கு முன்னால் இருக்கிற தீபம் ஆடிக்கிட்டே இருக்கும் ஏன்னா சிவபெருமான் காற்று திருவானைக்காவல் தண்ணீர் திருவண்ணாமலை நெருப்பு திருவாரூர் மண் முதல்லேருந்து போமா திருவாரூர் மண் திருவானைக்காவல் தண்ணீர் திருக்காலத்தி காற்று திருவண்ணாமலை நெருப்பு சிதம்பரம் ஆகாசம் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி நீராகி அவ்வளோதானே இந்த அஞ்சு ஸ்தலங்கள் சிறப்பான திருத்தலம் திருவாரூர் அதில் ஒரு நயம் திருவாரூரில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் உள்ளே போகிறார் நம்ம பெரிய புராணத்துக்கு அடிப்படை திருத்தொண்டர் திருவந்தாதி திருத்தொண்டர் திருவந்தாதிக்கு அடிப்படை திருத்தொண்ட தொகை திருத்தொண்ட தொகைக்கு அடிப்படை திருவாரூர் திருவாரூர் இல்லைன்னா பெரிய புராணமே கிடையாது இன்றைக்கி திருவாரூர் கோயிலுக்குள்ளே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் போகிறார் திருவாரூர் அவங்க பாட்டனார் வீட்டு ஊர் சுந்தருடைய அம்மாவுக்கு அப்பா அந்த ஊரில் இருந்தார் அவருக்கு ஆறூரன்னு பேர் அதைத்தான் இந்த பேரனுக்கு வச்சது அம்மாவை பெற்ற பாட்டன் பேரு சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு வந்தது ஆரூரன் என்று தன்னை ஆரூரன் ஆரூரன்னே பாடுவார் சுந்தரன் அவர் பாடமாட்டார் எல்லா பாட்டும் பாருங்கள் ஆரூரன் தான் திருக்கடை காப்பு அப்படி பாடுவார் அவர் அந்த பெருமான் கோயிலுக்குள்ளே போகிறார் தேவாசிரியன் மண்டபம்னு இது மாதிரி ஒரு மண்டபம் இது மாதிரி அடியார்கள் கூடி ஆண்டவன் திருநாமத்தை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அந்த மண்டபத்து வெளியில போறார் நம்முடைய சுந்தரர் ஒரு மரியாதை எல்லாரும் தெரிஞ்சவங்க ரொம்ப பெரியவங்க இவங்கள்ட நம்ம போகக்கூடாது அப்படின்னு மரியாதையினால ஒதுங்கி போனார் அந்த தேவாசிரியன் மண்டபத்து வாசல்ல ஒரு மலையாளத்துக்காரர் நிற்கிறார் அவருக்கு விரண் மிண்டர்ன்னு பேர் விரண் மின்ண்டர்னா இறஞ்சு பேசுறவர்னு அர்த்தம் கொஞ்சம் பொல்லாத ஆளு அப்படி நிற்கிறார் யார் அது சிவபெருமானை கும்பிடப் போகிறான் அடியார்களை கும்பிடாமல் அடியார்களை வணங்கி விட்டுத்தான் வணங்க வேண்டும் அடியார்களை கும்பிடாம போறானே யார் அவர் ஆரூரர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அப்படியா அடியார்களை கும்பிடாமல் செல்லக்கூடிய இவனை அடியார் கூட்டத்தை விட்டு தள்ளி வையுங்கள் இவன் நமக்கு பிறகு பிறகுன்னா தள்ளி வைக்கிறதுன்னு அர்த்தம் அவர் சொன்னாரா இவர் எல்லாம் தள்ளி வைக்க முடியாது பெரிய இடத்துக்கு வேண்டியவர் யாருக்கு சிவபெருமானுக்கு வேண்டியவர் சிவபெருமான் இவரை தோழன் சொல்லியிருக்கார் இவர் சொன்னா பெரிய காரியம் இல்ல சிவபெருமான் இவரை தோழன் சொல்லியிருக்கார் அப்போ இவர் எவ்வளவு பெரிய ஆளு அப்படியா சிவபெருமான் அப்படி சொன்னாரா அப்போ சிவபெருமானையும் தள்ளிவை அவரும் புறகு உள்ள சிவபெருமானுக்கு தூக்கி வாரி இந்த அடியார்கள் தள்ளி வச்சுக்கிட்டா நம்ம எங்கே போகிறது யோசிச்சு பாருங்க நமக்கு சிவபெருமானை விட்டா கதி கிடையாது சிவபெருமானுக்கு நம்மளை விட்டா திருவிளையாடல் பண்றதுக்கு இடம் கிடையாது கைலாசத்தில் சேரமான் பெருமாள் நாயனார் திருக்கைலாய ஞான உலா பாடுறார் சுந்தரமூர்த்தி சுவாமி ஒரு ஒரு பதிகத்தை அங்கே போய் முடிக்கிறார் சிவபெருமான் சொல்றார் இது ரெண்டையும் தமிழ்நாட்டுக்கு அனுப்புங்க இங்க உள்ள பூதங்களுக்கு தமிழ் சுவை தெரியாது எல்லாம் தமிழ்நாட்டுக்கு அனுப்பு திருப்பிடவூருக்கு அனுப்புனாரே திருப்பிடூருக்கு எடுத்துச் செல்லுங்கள் திருக்கைலாயை சேரவாயின் நம்ம சுந்தரர் பாடிய பாடல் ஆலி கடலையா அஞ்சை அப்பற்கு அறிவிப்பதே வர்ண பகவானே திருவஞ்சக்கரத்தில் கொண்டே சேர் அப்ப என்ன புரியுது நம்ம இல்லைன்னா சிவபெருமானுக்கு பொழுது போகாது அவர் இல்லைன்னா நமக்கு வாழ்க்கையே கிடையாது ஒரு பாட்டு பாடிட்டு வந்திருக்கப்படாது அவங்கள இப்ப பாரு தள்ளி என்னையும் தள்ளிவிட்டான் இப்ப நான் என்ன செய்யணும் அடியார்களை பாடு எப்படி பாடுறது எனக்கு பாட தெரியலையே இப்படித்தான் அன்னைக்குன்னு சொன்னேன் பித்தான்னு அடியெடுத்து கொடுத்தேன் இப்பவும் அடியெடுத்து கொடுக்கிறேன் பாடு தில்லை வாழந்தனர்தம் அடியார்க்கு மடியேன் திருவாரூரில் உட்கார்ந்துக்கிட்டு சிதம்பரத்தை அடியெடுத்து கொடுக்கிறாரு தில்லை வாழந்தனர்தம் அடியார்க்கு மடியேன் திருவாரூர் மண் சிதம்பரம் ஆகாசம் மண்ணிலேருந்து ஆகாசம் வரைக்கும்னா எல்லா பூதங்களும் அதுக்குள்ளே அடங்கி போச்சு இங்கே உட்கார்ந்து அதை அடியெடுத்து கொடுக்கிறார் தில்லை வாழ் அந்தம் அடியேன் இனிமே பாடலாமா பாடலாம் நீங்க முதல் போட்டா அந்த வியாபாரம் நல்லாவே நடக்கும் முதல் போட்டது சிவபெருமந்திருநீலகண்டத்துக்குயவன்கடியேன் இல்லையே என்னாதியற்பகைக்கும் அடியேன் இளையான் தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன் வெல்லுமா மிக வல்லமைப்பொருளுக்கடியேன் சுந்தரா அந்த வீரன் மண்ட பாடு விடமாட்டாரு அடுத்தவரி வெல்லுமா மிக வல்லமை பொருளுக்கடியேன் விரிபொழில் சூழ் குன்றையான் விரல் மின்டற்கடியேன் அள்ளிமென்மா முல்லைந்தார் அமர்நீதி கடியேன் ஆரூரன் ஆறு ஊரில் அம்மானுக்காலே அருமையா பாட்டு திருத்தண்ட தொகை அறுபது அடியார்கள் ஒன்பது தனி அடியார்கள் சுந்தரரை சேத்தா அறுபத்தி அவங்க அப்பா அம்மாவை சேர்த்தா அறுபத்தி மூணு ஒன்பது தொகையடிகார்களை சேர்த்தா எழுபத்தி ரெண்டு எங்கே திருவாரூரில் பாடப்பெற்றது திருவாரூருக்கு அடுத்த பெருமை பெருமான் இருந்து அடகர் அஜபா நடனம்னு அதுக்கு பேர் எழுந்து ஆட இருந்து ஆடுவார் சாயரட்சி நேரத்துக்கு சிறப்பு கிட்டத்தட்ட அறுபது சந்நிதி இருக்குது திருவாரூரில் நான் குறைச்சலாக கூட சொல்லியிருப்பேன் உத்தேசத்துமா அறுபதுக்கு மேல சந்நிதி மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம்பல்ல சொன்னார் கைய கூப்பி கும்பிட்டுக்கிட்டே போனேன் ஒவ்வொரு சந்நிதியா கும்பிட்ட கையை எடுக்க முடியலாம் அத்தனை சந்நிதி புரியுறாப்புல சொல்லவா தேர்தல் நேரத்தில் நம்ம எப்படி கும்பிடுறோம் எடுத்தா கும்பிடுறோம் எல்லாருக்கும் சேர்த்து கும்பிடுறோம் இல்ல அப்படி திருவாரூரிலே ஒரு சந்நிதிக்கு அடுத்த சந்நிதிக்கும் இடமே கிடையாது பக்கத்துல பக்கத்துல குவித்த கரம் விருத்தல் செலா கோயில்களும் பல உளவால் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பேசுகிறார் கோயில் அஞ்சு வேலி கொல அஞ்சு வேலி ஓடை அஞ்சு வேலி அவ்வளவு சிறப்பான கோயில் திருவாரூர் கோயில் சித்திச்சரம்னு ஒரு பகுதி திருஞான சம்பந்தருக்கு அப்பின்னால் தோன்றிய ஒரு பெரு குருஞான சம்பந்தர் தருமபுர ஆதீனத்தை உண்டாக்கி வைத்த புண்ணியவான் நம்ம மதுரையில் இருந்தார் இவ்வளவு தூரம் எதுக்கு நம்ம மதுரையில் இருக்கார் இங்கே சொக்கலிங்க பெருமான் சன்னிதிக்கு போகிற பொழுது அவர் ஒரு கும்புடு போட்டெடுத்தான் உள்ளே போகிறோம் குருஞான சம்பந்தர் மதுரைக்கு வந்தவர் திருப்பி ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு போக மாட்டேன்றார் மதுரையிலே தங்கினார் பொற்றாமறையில் முழுகினார் சிவபெருமான் ஒரு சிவலிங்கத்தை பெட்டகத்தோடு கொடுத்தார் அந்த சிவலிங்கம் பெட்டகம் எடுத்து கொண்டு திருவாரூருக்கு போகிறார் திருவாரூரிலே மாசிலாமணி தேசிகர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அது பின்னால் வந்த வரலாறு இது அதுக்கெல்லாம் முன்னாலே கமலை ஞான ஒரு புண்ணியவன் திருவாரூரிலே கமலை என்பது திருவாரூர் கமலை அது அடுத்தாப்பில் வர்றேன் கமலை ஞான போய் சேர்ந்துட்டார் எனக்கு ஞானம் கொடுங்கள் கமலை ஞான பிரகாசர் இவர் அடியாராக சேர்த்து கொண்டார் ஞானப்பிரகாசர் சாயங்காலம் கோயிலுக்கு போவானாம் முன்னால் ஒரு ஆள் தீவட்டி பிடிச்சிக்கிட்டே போவானான் அந்த காலம் திரும்பி வர்ற பொழுது தீவட்டி பின்னால் வருவான் ஒரு நாள் இந்த தீவட்டிக்காரன் வரலை குருஞான சம்பந்தர் தீவட்டியை பிடிச்சிக்கிட்டு போகிறார் இது குருநாதர் கமலை ஞானப்பிரகாசருக்கு தெரியாது வழக்கம் போல் சாமியெல்லாம் கும்பிட்டு வந்து ஆசிரமத்துக்கு வந்து அல்லது மனத்துக்கு வந்து உள்ளே போகிற பொழுது நிற்கன்னு சொல்லுவார் நிற்கன்னு என்ன அர்த்தம் தீவட்டி வெளியில் நிற்கணும்னு அர்த்தம் இந்த தீவட்டி யாரோ வழக்கமாக வர்றவன் நினச்சி குருஞான சம்பந்தரை பார்க்காம குருநாதர் கமலை ஞான பிரகாசர் குருஞான சம்பந்தர் அப்படியே நின்றுட்டார் குருநாதர் உள்ளே போயிட்டார் வழக்கமான தீவட்டிக்காரன் நிற்பான் உள்ளே போன உடனே அவன் போயிடுவான் இவர் குருநாதர் நில்லுன்னு சொல்லிவிட்டார் இன்னி அசையப்படாது அந்த காலத்தில் ஆங்கிலத்தில் ஒரு கதை படிப்பான் சொன்னதுக்காக அசையாமல் நின்ன பிள்ளை இன்னும் என்னமோ அவனுக்கு பேர் அது மாதிரி அப்படியே நிற்கிறார் ராத்திரி முழுக்க நிற்கிறார் விடிஞ்சிது குரு பத்தினி சாணி தெளிக்க அந்த காலத்தில் வீட்டு வாசலில் சாணி போடுற நல்ல பழக்கம் உண்டு எந்த வியாதி கிருமியும் வீட்டுக்குள்ளே வராது என்ன சாணி தினம் தெளிச்சா டாக்டர்களுக்கு புழப்பு போயிடும் நம்ம எதுக்கு வாழ்கிறோம் டாக்டருக்கு புழப்பு கொடுக்கத்தானே வாழ்கிறோம் அதனால் இப்போ சாணி தெளிக்கிற பழக்கமெல்லாம் போச்சு நமக்கு அம்மா அப்பார்ட்மெண்ட்டில் எடுத்துக்கிட்டு சாணி ஆறு தலைகளை தெளிக்கிறது இப்போ நம்மளால் முடியலை சாணி தெளிக்க அந்த அம்மா வெளியில் வந்தாங்க வந்தால் இவர் அப்படியே நிற்கிறார் ராத்திரி பூரா மழை கொட்டி இருக்கு தீவட்டியும் அப்படியே இருக்கு இவரு நிக்கிறார் இவரை சுத்தி தண்ணியே கிடையாது மழை சுத்தி பெஞ்சிருக்கு ஓடி போய் சொல்ல குருநாதர் ஓடி வந்து பார்க்க ஞான சம்பந்தம் நீயா நிக்கிறே அப்படின்னு தவிக்க உள்ளே அழைத்து கொண்டு போக அப்பத்தான் சொன்னார் தர்மபுரத்துக்கு போ ஒரு உரையில் இரண்டு வாழ் தேவையில்லை தர்மபுரத்துக்கு போ தர்மபுரத்துக்கு போனார் குருஞான சம்பந்தராக மாறினார் தர்மபுர ஆதீனத்தை துவக்கி வைத்தார் இப்ப இருக்கக்கூடிய மகா சன்னிதானம் அவர்கள் அந்த சொக்கலிங்க பெருமானத்தை இப்பவும் பூஜை பண்றார் இந்த வயசுல தொண்ணூறு வயசு இந்த வயசுல திருவயாத்திலே கோபுரத்தில் ஏறி கும்பாபிஷேகம் பார்த்தார் ஏற முடியாத ஒரு சூழ்நிலை மேல ஏறி கும்பாபிஷேகம் பார்க்கிறார் தினமும் பூஜை பண்றார் அந்த சிவலிங்கம் நம்ம சொக்கலிங்கம் உனக்கு பணி செய்ய உந்தனையென்னாலும் நினைக்க வரமெனக்கு நீதா மனக்கவளை நீக்குகின்ற தென்மதுரை நின்மலனே எவ்வுலகும் ஆக்குகின்றாய் சொக்கநாதா என்று பாடினாரே அந்த பெருமான் குருஞான சம்பந்தர் அவர் இருந்த பகுதி திருவாரூரிலே கமலை ஞான பிரகாசர் இல்லம் அது சித்தி சரம் இப்ப தியாகராஜா கிட்ட வர்றேன் கமலாம்பாள் போகணும் இன்றைய தலைப்பு அன்னை கமலாம்பாள் தியாகராஜப் பெருமான் திருவாரூரிலே புற்றிடங்கொண்டார் சிவலிங்கம் வலது பக்கம் தியாகராஜா அவருக்கு வலது பக்கம் ஒரு பெட்டகம் அதிலே மரகதலிங்கம் ஒரு நாளைக்கு மூணு வேளை அபிஷேகம் ஆகுது காலையில் ஒரு பத்து பதினொரு மணிக்கு போனால் மரகதலிங்க அபிஷேகம் பார்க்கலாம் தியாகராஜா மார்கழி மாதம் ஆதரை திருவாதிரை அன்னைக்கு இடதுபாதத்தை காட்டுவார் பங்குனி உத்தரத் அன்னைக்கு வலது பாதத்தை காட்டுவார் மற்றபடி எந்த மேனியும் திருமேனியும் பார்க்க முடியாது சிதம்பரத்தில் இரகசியம் ஆகாசம் திருவாரூரில் ரகசியம் திருமேனி அவர் திருமேனியை யாரும் பார்க்க முடியாது நீதானத்தனையாலும் நீடு ஒளி கிருவையாகி மாதான துணையான மாஞ்சான கடல்தாராய் வேதாமை துணவேளை வீராசர் குணசீலா ஆதாரத்து ஒளியானே ஆரூரில் பெருமாளே அருணகிரிநாத சுவாமி திருப்புகள் பாடுகிறார் அந்த திருவாரூரிலே மூன்று திருத்தலங்கள் ஒன்று திருவாரூர் பூங்கரக் கோயில் ரெண்டு திருவாரூர் அறநெறி வெளியில தேருக்கு பக்கத்தில் பறவை உள் மூன்றும் பாடல் பெற்ற திருத்தலங்கள் இது திருவாரூரை பற்றிய செய்தி முக்கியமான ஒரு செய்தி அதை சொன்னா கமலாம்பாள் நம்மை அவள் சந்நிதிக்கு அழைத்து கொண்டு செல்வாள் திருச்சிராப்பள்ளிக்கு பக்கத்தில் கீழ ஆலத்தூர்ன்னு ஒரு ஊர் ஒரு மகா ஞானியின் சரித்திரத்தை இப்பொழுது உங்களுக்கு சொல்லப் போகிறேன் திருச்சிராப்பள்ளிக்கு பக்கத்திலே கீழ ஒரு சிற்றூர் அந்த சிற்றூரிலே ஒரு சைவ வேளாள குடும்பத்திலே ஒரு தாயும் தந்தையும் தாயும் தந்தையும் நான் சொல்றேன் அவங்களுக்கு பிள்ளை இல்லை தவிக்கிறாங்க திருவண்ணாமலைக்கு போனார்கள் அண்ணாமலையாரை கும்பிட்டார்கள் நினைத்தாலே எல்லாம் தரக்கூடிய மூர்த்தம் திருவண்ணாமலை உண்ணாமலை உமையாளுடன் உடனாகிய ஒருவன் ஒரு குழந்த பிறந்தது பேர் வச்சாங்க வேறு என்ன பேர் வைப்பாங்க திருவண்ணாமலை பேர் அண்ணாமலை இல்லைன்னா அருணாசனம் பேர் வச்சாங்க இந்த பையன் பிறந்து ஒன்றரை வருஷத்தில் அடுத்த பையன் பிறந்தான் நமச்சிவாயம்னு பேர் வச்சாங்க அந்த காலத்தில் இப்படியெல்லாம் நல்ல பேர் வைக்கிறது இறக்குற பொழுது இந்த பேரை சொல்லி கூப்பிட்டா பகவான் என்னத்தான் கூப்பிட்டான்னு வந்து நிற்பான் நாராயணான்னு பேர் வச்சா பெருமாள் வருவார் நமசிவாயம்னு பேர் வச்சா சொக்கலிங்க பெருமான்னு வருவார் நம்ம ரமேஷ் உமேஷ் ஹரீஷ்னு பேர் வச்சுட்டோம் எனக்கு வேண்டிய ஒருத்தருக்கு மூணு பிள்ளை ஒருத்தனுக்கு ரமேஷுன்னு பேர் வச்சார் ஒருத்தனுக்கு ஹரீஷ்னு பேர் வச்சார் ஒருத்தனுக்கு சுரேஷன்னு பேர் வச்சார் அடுத்த விட்டுக்காரர் வந்தார் நீங்கள் மூணுக்கு இப்படி பேர் வச்சுருக்கிறீங்க ஒரு பயலுக்கு நமச்சிவாயம்னு வைக்கப்படாது முருகன் வைக்கப்படாது நாராயணன்னு வைக்கப்படாது இனிமேல் பிள்ளை பிறந்தா வைப்பார் புள்ளை பிறந்துடுச்சு அதானே புள்ள பிறந்துச்சு அந்த காலத்தில் ஏழு புள்ள எட்டு புள்ள நல்லா வளர்த்தார்கள் நமக்கு ஒத்த பிள்ளையே வளர்க்க மாட்டல எல்கேஜி யூகேஜிக்கு பணம் கட்டாமலே ஓஞ்சு போயிடுறான் அந்த காலம் அடுத்த பிள்ளை நாலாவது புள்ள பிறந்துருச்சு நமச்சிவாயம்னு பேர் வச்சார் இப்போ நாற்பது வருஷம் ஆச்சு இவர் இறந்து போக போகிறார் நாலாவது பெயருக்கு கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் இவருக்கு ஒரு எழுபது வருஷம்னு வச்சுங்களேன் இறந்து போக போகிற பொழுது அந்த அடுத்த வீட்டுக்காரர் இவருடைய நண்பர் அவருக்கும் சுமார் எழுபது வயசு வந்துட்டார் இவர் சாக போகிறார் இந்த பய பெயரை சொல்லிட்டு செத்தார்ன்னா புண்ணியம் இழுத்துக்கிட்டு கிடக்கு பேச கஷ்டப்படுறாரு ஒவ்வொரு பையலாக கூப்பிட்டார் இது யாரு சுரேஷ் இது யாரு ரமேஷ் இது யாரு ஹரீஷ் நாலாவது நமச்சிவாயம் வர்றான் இது யாரு நமச்சிவாயம் அப்படின்னு சொல்லிட்டா இவருக்கு மோட்சம் இது யாரு நாலாவது பயலன்ட்டு பட்டுன்னு போயிட்டாரு அதுக்கும் கடவுள் திருவருள் வேணும் சாகுற கடவுள் பேர சொல்றதுக்கும் கடவுள் திருவருள் வேணும் கையும் தொலைப்பண்ணி அஞ்சொழுத்து ஓதவும் கற்பியுமே என்றார் இயல்பாகவே சொல்லிக்கிட்டே இருந்தாத்தான் கடைசி நேரத்திலே அந்த நெனைப்பு வரும் சில பேர் முருகா முருகா முருகா முருகா சில பேர் சிவா சிவா சிவா சிவா கிறிஸ்தவ பெருமக்கள் எப்போ பார்த்தாலும் கையில் ஜபமாலை வச்சு ஜபம் பண்ணுவாங்க நான் ரொம்ப அவங்கள கும்பிட்றேன் நம்ம ஜபமாலை வச்சு ஒரு நேரம் பண்ணிட்டு தூக்கி உள்ளே வச்சு பூட்டி போடுறோம் இல்லை ஒரு படத்தில் கொண்டே மாட்டி போடுறோம் ஐயப்பன் கோவிலுக்கு அடுத்த வருஷம் வரைக்கும் மாலை படத்தில் தான் கிடக்கும் யோசித்து பாருங்கள் ஜபம் பண்ணுறது அவ்வளவு ஒரு ஏற திரு ஏறும் அவ்வளவு சிறப்பு நமசிவாயம்னு பேர் வச்சால் ரெண்டாவது பையனுக்கு மூத்த பிள்ளை அருணாசலம் ரெண்டாவது பிள்ளை நமசிவாயம் மூத்த பிள்ளை அழாது பால் கொடுத்தா குடிக்கும் இல்லாட்டி கேட்காது அழுதத்தானே பால் கொடுப்பாங்க தாய் பார்த்து பால் நினைந்து ஊட்டினாள் பேசலை அஞ்சு வருஷம் ஆச்சு மூத்த பிள்ளைக்கு தியானத்தில் உட்காந்துருது சாப்பாடு கொடுக்கலன்னா விரதம் வருஷம் அப்பாவுக்கு எப்படி இருக்கும் இந்த குழந்தைக்காக இவ்வளவு பாடுபட்டே அம்மான்னு கூப்பிடலையே இப்படி ஆகி போச்சு திருவண்ணாமலை பெருமான் இப்படி ஒரு குழந்தையை கொடுத்துட்டாரு ஒரு நாள் ஒரு சன்னியாசி வர்றார் உடம்புல திருநீர் உடம்பெல்லாம் திருநீரோடு சிவபெருமான் வந்த மாதிரி வர்றார் சாப்பாடு போட்டாங்க கூப்பிட்டு உட்கார்ந்து சாப்பிட்டார் சாப்பிட்ட உடனே புருஷனும் பொண்டாட்டியும் காலில் விழுந்தாங்க எங்கள் மூத்த பிள்ள அஞ்சு வயசு பேச மாட்டேங்கிறான் எங்கே இருக்கிறான் அந்த அறைக்குள்ளே உட்கார்ந்து இருக்கிறான் அரேக்குள்ளே அந்த பையன் சுபத்தை பார்த்து உட்கார்ந்துருக்கான் இவர் வாசக்கதை வழியாக இந்த பெரியவர் வந்து நிற்கிறார் பரமஞானி பார்க்கிறார் அந்த பையன் அந்த பக்கம் திரும்பி இருக்கிறான் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய் இவர் பையன் சொத்தை பார்த்தபடி நான் சும்மா இருக்கிறேன் சும்மா இருக்க முடியுமா ஒரு காலும் முடியாது மனசு ஓடிக்கிட்டே இருக்கும் எங்க சும்மா இருந்து பாருங்க கையைக்கால அடக்கி வைக்கலாமே தவிர மனசை அடக்க முடியாது கந்துகம் அதக்கருகை வசமாய் அடக்கலாம் கரடி வெம்புலி வாயையும் கட்டலாம் சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற செயல் அரிது அரிது தாயுமான சுவாமி நான் சும்மா இருக்கிறேன் சும்மா இருக்கிற நீ யார் இவர் கேட்டார் நீ ஏ நீ சத்தியம் சத்தியம் இவர் மறைஞ்சிட்டார் நீ ஏன் நானே நீ ஏதோ வேதாந்தம் மாதிரி இருக்கே அகம்பெருமாஸ்மி மாதிரி இருக்கேன் வந்தது திருவண்ணாமலையார் நீயே நான் நானே நீ எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் இவர் கேட்ட கேள்விக்கு அவரு கொடுத்த பதிலுக்கும் பார்த்தா பரமையான தெரியுது அஞ்சு வயசு பிள்ளைக்கு இவ்வளவுத பேராற்றல் அப்பா போய் காலில் விழுந்துட்டார் இல்லை கூடாது கூடாது அந்த பிள்ளை நிறுத்திடுச்சு ஆறு வருஷம் ஆச்சு பிள்ளை அப்பாவை பார்த்தது அப்பா தம்பியை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி படிக்க வச்சிருக்கேன் என்னையும் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பலை இப்படி ஒரு பிள்ளை ஆறு வயசு நீங்க பரம ஞானி உங்களுக்கு எந்த வாத்தியாரு பாடம் சொல்லி கொடுப்பா உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கிற தகுதி ஒரே ஒரு ஆசிரியருக்குத்தான் உண்டு அவர் தட்சிணாமூர்த்தி கல்லாலின் புடையமர்ந்து நான்மறையார் அங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிரந்த பூரணமாய் மறைக்கப்பாலாய் எல்லாம் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவர் வெல்வாம் அந்த தட்சிணாமூர்த்தி தான் உங்களுக்கு ஆசிரியராயிருக்க தகுதி இல்லை நம்மை பள்ளிக்கூடத்தில் வையுங்கள் இந்த குழந்தை சொல்லிவிடுச்சு அப்பா கொண்டே பள்ளிக்கூடத்தில் வச்சு விட்டாரு வாத்தியார் பாடம் சொல்லி கொடுத்தா இந்த புள்ள கண்ணை மூடிக்கிட்டு இருக்கு தியானம் பண்ணுதுன்னு கண்டாரா தூங்குதுன்னு கண்டாரா அப்படியே தியானத்தில் வாத்தியார் அருணாச்சலம் இன்னைக்கு நடத்துற பாடமா நாளைக்கு நடத்த போற பாடமா என்ன ரெண்டையும் சொல்றேன் இன்னைக்கு நடத்தின பாடத்தை அப்படியே ஒப்புக்கிறான் நாளைக்கு நடத்த போற பாடத்தை ஒப்புக்கிறான் வாத்தியாருக்கு தூக்கி வாரி போட்டு நடக்குது என்ன உடனே வீட்டுக்கு செல்லுங்கள் உங்கள் மகன் திண்ணையிலே இருந்து விழுந்து விட்டான் கை ஒடிந்து விட்டது உடனே வீட்டுக்கு செல்லுங்கள் வாத்தியார் பரந்தடிச்சு வீட்டுக்கு ஓடுனா அப்படியே குழந்தைய கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்த்துட்டு ஓடி வந்து அருணாச்சலம் காலில் வாத்தியார் விழுந்துட்டாரு குழந்தை காப்பாற்றப்பட்டது அதுலேருந்து அருணாச்சலம் வந்திட்ட வாத்தியார் உட்கார மாட்டார் இது எப்படி இருக்கு வாத்தியார் நிற்பார் அருணாச்சலம் உட்கார்ந்தாலும் வாத்தியார் நிற்பாரு இப்படி போன அந்த பள்ளிக்கூட எண்ணத்துக்காகிறது அந்த காலத்தில எல்லாம் வாத்தியார் உட்கார்ந்து இருப்பார் பையங்கள்லாம் நிற்பாங்க அப்படித்தான் அந்த காலம் இப்போ கல்லூரி பள்ளிக்கூடமெல்லாம் என்ன ஆச்சு பையன் பூரா உட்காந்து இருக்க வாத்தியார் நிற்கிறாரு அப்படித்தானே தலைகளாக மாறிப்போச்சு முந்தி கொலவிதான் சுற்றும் இப்போ உரல் சுத்திக்கிட்டு இருக்கு குளவி நிற்கிது மாறிப்போச்சுல்ல முந்தி பிள்ளைகளை தொட்டில் போட்டு தாளாட்டுற பொழுது பக்கவாட்டில் தான் தாளாட்டுவான் தொட்டில் இப்போ சிங்கப்பூர்லேருந்து ஸ்ப்ரிங் வந்துருச்சு பைய மேலே எங்களையும் போய்ட்டு வரான் அதுவும் மா முந்தி குழந்தை வேண்டும் என்று தாய்மார்கள் அரசை சுற்றினார்கள் இப்போ குழந்தை வேண்டாம் என்று அரசு தாய்மார்களை சுத்துகிறது அதுவும் மாறிப்போச்சு வாத்தியார் இப்படி செஞ்ச பையன் சொன்னா நான் இனிமேல் பள்ளிக்கூடத்துக்கு வரல வந்துட்டான் அவங்க அப்பா ஒரு நாள் வர்றார் அருணாசலம் எனக்கு ஒரு வரம் கொடுக்கணுமே என்ன வரம் மனைவி இறந்து கிடப்பதை நான் பார்க்க கூடாது அப்பா கேட்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் நான் முன்னால போகணும்னு அர்த்தம் தலையாட்டிட்டு விட்டுட்டார் நாலு நாள் ஆச்சு அவங்க அம்மா வந்தா அருணாச்சலம் ஒரு வரம் கொடுக்கணுமே என்ன வரம் நான் சுமங்கிலியா போயிடணும் இப்போ வம்பாலில் போச்சு இவர் கேட்டதுக்கும் அந்த அம்மா கேட்டதுக்கும் முரண்பாடாவில் போச்சு அருணாச்சலம் ஒன்றும் பேசலை பத்து நாள் ஆச்சு ஸ்ரீரங்கத்தில் இருந்து ஆறாமது ஐயங்காரும் அவர் மனைவி லக்ஷ்மி அம்மாலும் வந்தார்கள் ஆறாமது ஐயங்கார் வந்து காலில் விழுந்தார் நம்ம அருணாச்சலங்காலில் அருணாச்சலத்துக்கு வயசு சுமார் முப்பது வயசுக்குள்ளே இருக்கும் அதுக்குள்ள காலில் விழுந்தார் ஐயங்கார் என்ன நான் ஸ்ரீரங்கத்து பெருமாளுடைய பரம பக்தன் சரி எனக்கு என் மனைவிக்கும் குழந்தை இல்லை சரி ஸ்ரீரங்கத்து பெருமாளை கும்பிட்டான் கீழாளத்தூருக்கு போ ஒரு சித்தன் இருக்கிறான் அவனுக்கு சுத்தமான பசும்பால் கொடு ஒரு நாள் மீதி வைப்பான் குடிக்க சொல் குழந்தை பிறக்கும் அப்படின்னு ஸ்ரீரங்கத்து பெருமாள் உத்தரவு கொடுத்தார் நீங்க தான் இந்த சித்தர் புது பசுமாடு வாங்கி இருக்கிறேன் காராம் பசு பால் கறந்து கொண்டாந்து இருக்கேன் சாமி சாப்பிடணும் அருணாசலம் சிரிச்ச உடிக்கி பால பூரா குடிச்சு விட்டாரு மிச்சம் வைக்கணுமா இல்லையா வைக்கல அந்த அம்மா மறுநாள் வந்தார் மறுநாளும் பால் குடிச்சு விட்டாரு எவ்வளவுக்கு எவ்வளவு ஞானிகள் நம்ம வீட்டில் சாப்பிட்றாங்களோ அவ்வளவுக்கு நம்ம வேண போச்சு வேணும் போகணும்னா ஞானி நம்ம வீட்டில் நிறைய சாப்பிடணும் திருவண்ணாமலையிலே சேஷாத்திரி சுவாமிகள்னு ஒரு மகான் திரிஞ்சார் இதான் வார்த்தை திரிஞ்சார் உட்கார மாட்டார் நடந்துகிட்டே இருப்பார் எவனாவது தூங்கினா தட்டி எழுப்புவார் தூங்காதே தூங்காதே யமன் தூக்கிட்டு போயிடுவான் அதிகமாக சாப்பிட்டாலும் யமன் பக்கத்தில் வருவான் அதிகமாக தூங்கினாலும் யமன் பக்கத்தில் வருவான் அப்படின்னவர் சேஷாத்திரி சுவாமி ஒருத்தருக்கு சரங்கு வந்தது தாங்க முடியாத இம்சை எல்லாம் சொன்னாங்க சேஷாதிரி சுவாமி காலில் விழு அவர் புறப்பட்டு திருவண்ணாமலைக்கு வந்துட்டார் திருவண்ணாமலைக்கு வந்து காலையில் ஒரு விடுதி ஹோட்டல் காப்பி சாப்பிடணும் காலம்பறை எந்திரிச்சா காப்பி முகத்தில் தானே முடிக்கணும் காப்பி சாப்பிடணும் புறப்பட்டு வந்துட்டார் ஹோட்டலுக்குள்ளே போனார் முதலாளி காப்பி போடுறார் இவர் உட்கார்ந்து இருக்கார் யார் உடம்பெல்லாம் சிறங்கு கஷ்டப்படுறார் சேஷாத்ரி சுவாமியை பார்க்க வந்திருக்கார் திடீர்னு ஒரு சன்னியாசி அங்கேருந்து வாரார் அழுக்கு வேட்டி அழுக்கு துண்டு பக்கத்தில் சந்தன வாசம் என்னமோ வித்தியாசமாக தெரியுது வந்துட்டார் வந்து இவர் பக்கத்தில் வரார் முதலாளி அதுக்குள்ளே காப்பியை கொண்டாந்து வச்சுட்டு உள்ளே போயிட்டார் கடைக்காரர் இவர் காப்பியை தொட கையெல்லாம் சிறங்கு முடியலை வந்த ஞானி ஆத்தி கொடுக்கட்டுமா இவர் பேசாமல் நிற்கிறார் எடுத்தார் ஒரு ஆத்த ஆத்தினார் பாதியை குடிச்சு மீதியை வச்சுட்டார் இப்படி பார்த்தார் உனக்கு என்ன வேணும் சரங்கு உடம்பெல்லாம் இங்கே சேஷாத்ரி பார்க்க வந்தேன் அப்படியா உள்ள போ ஒரு குங்குமக்காரி இருப்பா குங்குமத்தை வாங்கி பூசு சரியாக போயிரும்போடி போயிட்டார் ஹோட்டல் முதலாளி அங்கேருந்து வந்து இதை பார்த்து விட்டு நின்றுவர் இடத்த தொட்டு தொட்டு இவர் இவருதான் யார் சேஷாத்திரி சுவாமி கும்பிட போன தெய்வம் உனக்கு குறுக்கில் வந்திருக்கு அவர் கால் பட்டா சின்ன அன்னைக்கு வியாபாரம் சர்க்க போட்டு போடுவாள் என்னையா பண்ணாரு என் காப்பியெல்லாம் பாதியை குளிச்சு விட்டாரு இவனுக்கு காப்பி பாதி காப்பியை குளிச்சு அட பாவி உனக்கு கொடுத்து வைக்கலையே ஏன் எல்லா காப்பியமும் அவர் குடிச்சிருந்தார்னா உன் வியாதி தீந்திருக்குமையா பாதியைத்தானே குடிச்சாரு உன் பாவத்தில் பாதி தானேயா போச்சு என்ன சொன்னாரு குங்குமக்காரிட்ட போனாரு திருவண்ணாமலை உண்ணாமலை உமையாள் அவள்கிட்ட போ குங்குமத்தை அள்ளி பூசு ஓடுனார் குங்குமத்தை அள்ளி பூசுனார் சரியா போச்சுடலாம் எதுக்கு சொல்ல வந்தேன் ஞானி பாதி காப்பியை சாப்பிட்டதுனால இவருக்கு பாதி வேலை இருந்துச்சு அவர் பால் சாப்பிட்டார் யாரு கீழாளத்தூர் அருணாசலம் இன்னைக்கு பால் பூரா குடிச்சு விட்டார் நாளைக்கு பால் குடிச்சு விட்டார் அஞ்சு நாள் எல்லா பாலையும் குடிச்சு விட்டாரு அவ்வளவு புண்ணியம் நம்ம வீட்டில் ஞானி சாப்பிடுவாரா ஆயிரம் கோயில் கட்டுறதுக்கு சமான ஒரு ஞானிக்கு சாப்பாடு போடுறதுன்னு திருமூலர் திருமந்திரம் பேசுகிறது ஆறாவது நாள் குடிச்சுட்டு பாதி மீதி வச்சிட்டார் இந்த சந்தோஷம் வாங்கி குடிச்சிருச்சு திருவயிறு வாய்த்தது ஆண் குழந்த பிறந்தது என்ன பேரு வைக்கலாம் அருணாசலம்னு ஐயங்கார் வீட்டில் பேரு வச்சாங்க ஐயங்கார் வீட்டில் அருணாசலம்னு பேர் எங்கேயாவது வைப்பாங்களா சீனிவாஸ் ஐயங்கார் பட்சிராஜ ஐயங்கார் வரதராஜ ஐயங்கார் லக்ஷ்மி நரசிம்ம ஐயங்கார் யோசிச்சு பாருங்க வைஷ்ணவர்கள் உறுதியானவர்கள் எப்பவும் பெருமாள் பேர் தான் வைப்பாங்க மற்ற பேர் வைக்கிறதில்ல இவர் அருணாச்சலம்னு பேர் வச்சுட்டார் ஊரில் ஒரு மாதிரி ஆகிப்போச்சு என்னங்க பேரை மாற்றுங்க அது பிள்ளை கொடுத்தவரே அவர் தானுங்க நான் எப்படி பேரை மாற்றுறது இந்த பையனையே கேளுங்க இந்த பையனை குழந்தைய அவன் நினைச்சா மாற்றிக்கிட்டான் எல்லாரும் கூடி குழந்தைய உட்கார வச்சாங்க ஒரு அஞ்சாறு மாதம் குழந்தை தம்பி உன் பேரை கொஞ்சம் பேரை மாற்றிடுவோமா ஏன் மாத்தணும் அந்த குழந்தை பேசுது இல்லை உன் பேரை பெருமாள் பேரா மாற்றிருவோம்மா இப்பவே என் பேர் பெருமாள் பேர் தானே என்னப்பா சொல்ற அருணாசலங்கிறது பெருமாள் பேரு எப்படி பெருமாளுக்கு அறின்னு பேரு அரண் அரி சரிதானா அரியல முதல் எழுத்து ஆ மகாலட்சுமிக்கு திருன்னு பேர் திருவில் ரெண்டாவது எழுத்து ரூ நாராயணாங்கிற நாமத்தில முதலுத்து நா அருணா வெங்கடாசலத்தில் உள்ள அசலத்தை இங்கே தூக்கி போடுங்க அருணாசலம் ஆனான்னு சொன்ன அரி ரூ என்பது திருவுல இரண்டாவது எழுத்து எட்டு அழுத்து மந்திரம் நாராயணா நா வெங்கடாசலத்தில கடைசி மூணு எழுத்து சலம் அருணாசலம் பெருமாள் பேர்தானே நினைச்சா எப்படி வாழ்க்கை இவர் ஒரு பத்து நாள் நாள் ஆச்சு அம்மா அப்பா ரெண்டு பேரும் இவர் காலில் விழுகிறாங்க இவர் விலகிட்டார் அப்ப சொன்னார் வர்ற வெள்ளிக்கிழமை நம்முடைய கர்மம் முடிந்துவிடும் வெள்ளிக்கிழமை நம்முடைய கர்மம் முடிந்துவிடும் கர்மம் முடியுதா ஒண்ணும் புரியலையே எல்லாரும் நினைச்சா இவர் காலம் முடிஞ்சிடும் அந்த வெள்ளிக்கிழமை எல்லாரும் வந்து உட்கார்ந்துட்டாங்க பூஜை நடக்குது அஞ்சலித்து மந்திரம் சொல்கிறாங்க எல்லாம் உட்காந்து இருக்காங்க அப்பா அம்மா கண்ணீர் விட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க இந்த பிள்ளை வாழ்க்கை இப்படி முடிய போகுது எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க மத்தியானம் பன்னெண்டு மணி அருணாச்சலம் எந்திரிச்சார் அப்பா அம்மா ரெண்டு பேரையும் பார்த்து ஒரு கும்பிடு போட்டார் அப்பா அம்மா ரெண்டு பேரும் எந்திரிச்சாங்க மயங்கி விழுந்தாங்க ஒரே நேரத்தில் ரெண்டு பேர் கதையும் முடிஞ்சு வச்சு என் கருமம் முடிந்தது என்ன தாய் தந்தைக்கு கொல்லி போடுறது கருமம் இல்லையா ஆதிசங்கரர் அதுக்காகத்தானே அம்மா இறந்த பொழுது ஓடி வந்தார் பட்னத்து சாமி அதுக்காகத்தானே ஓடி வந்தார் ரெண்டு பேர் வரமும் நிறைவேறிவிட்டதல்லவா அந்தம்மா பணமா கிடக்கிறதை இவர் பார்க்கல இவர் இறந்து அந்த அம்மா கைம்பன் தோற்றத்துக்கு மாறல வரம் நிறைவேற்றப்பட்டது சாமி சொன்னார் என் கர்மா முடிந்தது நான் போக வேண்டிய இடத்துக்கு போகிறேன் எங்கே போக வேண்டிய இடத்துக்கு போகிறேன் சென்னைக்கு போனார் தங்களை நிகழ்ச்சிகள் நிறைய தென்னையிலே திருவற்றியூர் ஒரு அந்தனர் வீட்டு பெண் மனத்திலே குறை மன வேறுபாடு மன நோய் இவருக்கு முன்னால் வந்து அந்த பொண்ணு பாவமாக நிற்கிது இவர் அப்படியே ஒரு பார்வை பார்க்கிறார் பரம ஞானி என்னடி வேண்டும் என்னடி வேண்டும் அப்படின்னார் இவர் பார்த்த உடனே அந்த பொண்ணு உன்னடி வேண்டும் உன் அடி வேண்டும்னு கேட்டது காலில் விழுந்தது சரியாக போச்சு நிறைய நிகழ்ச்சிகள் நாகபட்டினத்துக்கு போனார் வேதாரண்யத்துக்கு போனார் நம்ம பக்கத்தில் திருச்சிக்கு பக்கத்தில் முருகப்பெருமானுடைய விராலிமலைக்கு போனார் எங்கேயும் இங்கே தான் தங்கணும்னு தோணலை ஏன் ஒரு காந்தம் இவரை இழுத்து கொண்டே இருக்கிறது அந்த காந்தம் எந்த இடத்துல இருக்கோ அங்கே இவர் இருக்க முடியும் சென்னைக்கு போன வரை அந்த காந்தம் இழுத்தது திருவண்ணாமலைக்கு போனவரை அந்த காந்தம் இழுத்தது நாகப்பட்டினத்துக்கு போன வரை அந்த காந்தம் இழுத்தது பக்கத்தில் வந்துட்டார் காந்தத்தை பார்த்தார் கமலாம்பிகேன்னு காலில் விழுந்தார் கமலாம்பிகை என்ற ஞானம் அருணாச்சலத்தை இழுத்து கொண்டு வந்துவிட்டது கமலாம்பிகை எங்கே திருவாரூர் கமலாம்பிகை சந்நிதி திருவாரூருக்கு வந்துட்டார் அருணாச்சலம் எந்த ஆடையும் கிடையாது நிர்வாண சன்னியாசி திக்கு அம்பரம் அம்பரம்னா ஆடை திக்குகள் ஆடை இந்த ஆன்மாவுக்கு உடம்பு ஒரு சட்டை அப்புறம் என்ன இதுக்கு இன்னொரு சட்டை ஆண்பண் வேறுபாடு கருதக்கூடியவனுக்குத்தான் ஆடை ஆண்பண் வேறுபாடு கருதாதவனுக்கு ஆடை தேவையில்லை அப்படியே பரபிரமமா தெரிகிறார் எச்சில் எலையில் உள்ளதை எடுத்து சாப்பிடுவார் யாரும் கொடுத்தா சில நேரம் சாப்பிடுவார் பல நேரம் சாப்பிட மாட்டார் திருவாரூரிலே இந்த சன்னியாசி சுற்றி கொண்டிருக்கிறார் சிதம்பரத்திலே ஒரு முதலியார் வயிற்று தீராத வயிற்று குடரோடு துடைக்கி முடக்கி இட ஆற்றேன்னு அப்பர் சுவாமிகள் அழுத மாதிரி ஒரு வயிற்று வலி சிதம்பரம் போனார் காலில் விழுந்தார் அழுதார் பெருமானே இந்த வயிற்று எப்படியாவது தீரணும் பெருமான் ஒன்னும் சொல்லலை இன்னைக்கு ராத்திரிக்குள்ளே இந்த வைத்து வலி தீரலைன்னா ராத்திரி உடைவாளை உருவி வெட்டி இறந்து போவேன் உடைவாள் மாதிரி ஒரு கத்தியை தயார் பண்ணி விட்டார் மதடியார் ராத்திரி சிதம்பரத்திலே நடராஜா சந்நிதியிலே ஒரு ஓரத்திலே கோயிலில் போய் ஒளிஞ்சிட்டார் கோயில் சாத்தியாச்சு 11 மணி பன்னெண்டு மணி நடராஜாவுக்கு முன்னால் போய் நிற்கிறார் வைத்து வழி தாங்க முடியலை நான் செத்து போகிறேன் என்னானாலும் சரி அடுத்த பறவையிலையாவது எனக்கு நல்ல வாழ்க்கையை கொடு நடராஜா அப்படின்னு சொல்லிட்டு குத்திக்க போனார் இல்லை கலகல கலகலகலன்னு சிலம்பு ஒலி கேட்டுது பாதச்சிலம்பு ஒலி கேட்குமா பூஜை நல்லா பண்ணுனா இறந்து போகிற பொழுது பாதச்சிலம்பு ஒலி கேட்கும் இறந்து போற பொழுது பாதச்சிலம்பு ஒலி கேட்கும் பாத ஊரில் வந்தி நிதருளி பாதச்சிலம்பு ஒளி காட்டிய பண்பும் மாணிக்கவாசகசாமி பாடுறார் மாணிக்கவாசகருக்கு திருவாத ஊரில் பாதச்சிலம்பு ஒலி கேட்டது சேரமான் பெருமாளுக்கு பூஜை முடிவில் தினந்தோறும் பாதச்சிலம்பு ஒலி கேட்டது பாதச்சிலம்பு ஒலி கேட்டது திரும்பினார் திருவாரூருக்கு போ தட்சிணாமூர்த்தி இருக்கிறார் எச்சில் சாப்பிடு போலம்பற சொல்லி இருக்கப்படாதா பெருமானே இவ்வளவு நேரம் வயிற்று வலி தாங்கலையே எது எது எப்ப நடக்கணுமோ அது எது அப்பத்தான் நடக்கும் சரி மறுநாள் விடுஞ்சுது திருவாரூருக்கு வந்துட்டார் பூங்கர கோயிலுக்குள்ள போனார் தட்சிணாமூர்த்தி சந்நிதி அங்க போய் உட்கார்ந்து இருக்கார் எச்சிலையும் காணும் உன்னத்தையும் காண வயிற்று ூர்த்தியார் வைத்து வலி போகலான் திருவாரூர் தட்சிணாமூர்த்தி விட்டு எச்சில் வாங்கி சாப்பிடுனாரு எதிர்த்தாப்ல வந்த என்ன சாமி ரொம்ப நேரமா சுத்திருங்க இல்ல வைத்து தீராத வைத்து வலி நடராஜா சொன்னார் வந்தேன் தட்சிணாமூர்த்தின்னாரா எச்சில்னாரா வெளியில் போங்கோ மடப்புறம்னு ஒரு பகுதி இருக்கு அங்கே ஒரு சந்நியாசி உட்கார்ந்து இருப்பார் நிர்வாணமாக இருப்பார் ஆனால் அவருக்கு பேர் தட்சிணாமூர்த்தி இல்லை அருணாச்சலம்னு பேர் அவர் காலில் போய் விழுங்கோ தீராத நோய் தீரும் முதலியார் அங்கே போனார் இவர் பத்து எச்சில் எலைகளில் புறக்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கார் ஏன் அப்படி அவன்தான் ஞானி நல்ல சாப்பாட்டுக்கும் எச்சில் சாப்பாட்டுக்கும் வித்தியாசம் எவனுக்கு தெரியலையோ அவன்தான் ஞானி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு சென்னையில் ஒரு சன்னியாசியை பாட்டை பவளக்கார தெருவிலே வாழ்ந்தவர் ஒரு காவடி கொண்டு வருவர் அன்னக்காவடி தர்மந்தாயின்னு முன்னால் உள்ள காவடி பாத்திரத்தில் சாப்பாடு இருக்கும் பின்னால உள்ள அந்த பாத்திரத்திலே காலம்பற கழிச்ச மலம் இருக்கும் இந்த ரெண்டு ஒன்று என்ற எண்ணம் எவனுக்கு இருக்கிறதோ அவன்தான் ஞானி சி இது மலம் இது சந்தனம் என்று எண்ணக்கூடாது அடிச்சாலும் அனைத்தாலும் ஒன்றாய் நினைப்பவன் சன்னியாசி மாலை போட்டாலும் வாங்கிக்கணும் கழுத்தில் ஒரு போடு போட்டாலும் தாங்கிக்கணும் அவன் தான் சன்னியாசி எச்சில பிடிங்க அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இவர் ஓடி வந்து கும்பிட்டார் திரும்பினார் என்ன நடராஜா அனுப்பிச்சாரா கேட்டார் செல் வச்சிருக்க ஒண்ணும் கிடையாது நடராஜா அனுப்பிச்சாரா இந்த எச்சில தூக்கி போட முதலியார் வாங்கி சாப்பிட வைத்த தடவை வைத்து வடி தீந்து நீங்க தான் திருவாரூர் தட்சிணாமூர்த்தி விழுந்தார் எல்லாரும் அருணாசலம் நாங்கள் அதெல்லாம் கிடையாது சிதம்பரம் நடராஜா சொல்லிவிட்டார்னா அதுக்கு மேல பேச்சு இல்லை இவர் தான் திருவாரூர் தட்சிணாமூர்த்தி போயே கமலாம்பாள் காலில் விழுந்துட்டு வா தான் இந்த ஞானத்தை கொடுத்தவள் கமலாம்பாள் எப்படி உட்கார்ந்திருப்பா தெரியுமா இடது கால் மேல வலது காலை தூக்கி போட்டு உட்கார்ந்திருப்பாள் உட்கார்ந்த தோற்றம் அபயம் வரதம் ஒரு கையில புத்தகம் மணிமாலை நாலு திருக்கரம் கம்பீரமான தோற்றம் தவஞ்செய்யக்கூடிய கோலம் அதுதான் கமலாம்பாள் எங்கே திருவாரூர் கமலாம்பாள் சந்நிதி இவரை இடுத்தது கமலாம்பாள் ஞானம் தரக்கூடிய மூர்த்தம் கமலாம்பாள் நம்ம வீட்டில் கமலான்னு பேர் வச்சா அது மகாலட்சுமி தவஞ்செய்த இடம் திருவாரூர் திருமகள் தவஞ்செய் செல்வ திருவாரூர் பணிவன் என்ன ஒருவன் ஓர் அடி நடந்து மீண்டிடில் என் அர்த்தம் திருவாரூருக்கு போகிறேன் மகாலட்சுமி தவஞ்செய்த ஊர் கமலாம்பால் இருக்கக்கூடிய ஊர் திருவாரூருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடி நடந்து இல்லை போகலென்னு திரும்பினா கூட காசியில் போய் கங்கையில் குளிச்ச புண்ணியமா போனவனுக்கு எவ்வளவு புண்ணியா திருமகள் தவஞ்செய் செல்வன் திருவாரூர் பணிவன் என்ன ஒருவன் ஓரடி நடந்து மீண்டிடில் ஒப்பில் காசி விரிபுணல் கங்கையாடி மீண்டவன் ஆவன் என்றால் இருடிகால் ஆரூர் மேன்மை பிரமர்க்கும் எம்பவற்றோ திருவாரூர் பெருமை பிரம்மாவாலும் சொல்ல முடியாது நால்வரும் பாடிய திருத்தலம் திருவாரூர் ஆரூர் அமர்ந்து அரசே போற்றி சீரார் திருவை யாரா போற்றி தனிப்பாட்டே இருக்கு திருவாரூருக்கு ஓங்கையில் சூழ் திருவாரூர் உடையானே திருவாசனம் அப்பர் பெருமான் முன்னம் அவனுடைய மூர்த்தி அவனிருக்கும் வண்ணங் கேட்டாள் பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள் பேர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள் அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள் அகன்றால் அகலிடத்தார் ஆசாரத்தை தன்னை மறந்தாள் தன் நாமம் கெட்டாள் தலைப்பட்டாள் நங்கை தலை வந்தாளே உன் பேர் என்ன தியாகேசனுங்கிறாளா வாரியார் சாமி சொல்லுவார் காட்டுக்கு ராஜா சிங்கராஜா அழகா சொல்லுவார் காட்டுக்கு ராஜா சிங்கராஜா அப்புறம் நாட்டுக்கு ரா நடராஜா நஞ்சு உண்ட ராஜா தியாகராஜா நஞ்ச சாப்பிட்டு இருந்தார்ல அதான தியாகம் நஞ்சு புறப்பட்டது எல்லாம் அஞ்சினார்கள் எம்பெருமான் அதை எடுத்து உண்டார் உண்ட பொழுது பராசக்தி கழுத்தில் கைய வச்சா நஞ்சு அமுதமாக தங்கிவிட்டது நஞ்சு கண்டத்தை அடக்கிய நம்பனை அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை அம்புயமேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் சென்னியதே அவ்வளவு சிறப்பு நடராஜாவுக்கு சித்தம் தெளிகிறீர்கள் அத்தன் ஆறு பக்தி மலர் தூவ முத்தி ஆகுமே திருஞான சம்பந்த பிள்ளை யார் வாக்கு சுந்தரமூர்த்தி சுவாமி பெரும்பகுதி பாட்டு திருவாரூர் தேவாரத்தில் அதிகம் பாடல் பெற்ற தலம் சீர்காழி அடுத்தாப்பல அதிக பாடல் திருவாரூர் அப்புறம் திருவிழி மிளலை மற்ற ஊரெல்லாம் அதுக்கு அப்புறம்தான் மதுரை உள்பட இந்த மூணு அதிக பாடல்கள் பறக்கும் எங்கிள்ளைகால் சுந்தரமூர்த்தி கிளிகளே பாடும் எம் பூவைகாள் பாடக்கூடிய நாகனவாய் பறவைகளே அறக்கண் எண்ணத்தகும் அடிகள் ஆரூரரை மறக்க கில்லாமையும் வளைகள் நில்லாமையும் உறக்கம் இல்லாமையும் உணர்த்த வந்தீர்களே எனக்கு ராத்திரி பகல தூக்கம் இல்ல தியாகேசா தியாகேசா தியாகேசா என்று அவன் மேல் கொண்ட காதலால் எனக்கு இரவு பகல தூக்கம் இல்லை அதனால என்னாய்ப்போச்சு மறக்க இல்லாமை வலைகள் நில்லாமை உடம்பு மெலிஞ்சு போச்சு வளைகள் கலண்டு போச்சு ராத்திரி பகல தூக்கம் இல்லை பால் இருக்குது படம் இருக்குது எல்லாம் இருக்குது ஒரு கண் காஞ்சிபுரத்தில் கிடைச்சது வாங்கிக்கிட்டு நேர திருவாரூருக்கு வந்துட்டாள் எம்பெருமானே ஒரு கண் காமாட்சி தந்து விட்டாள் இன்னும் ஒத்த கண் இடது கண் கொடுத்துட்டா ஓம் வலது கண் ரெண்டு பேரும் தெளிவா பங்கு போட்டாங்க பாருங்க ஆளுக்கு ஐம்பது ஐம்பது இப்போ உங்கண்ணா வச்சுக்கிட்டு நல்லாயிரு அப்படின்னா என்ன அர்த்தம் வாழ்த்துறதை அர்த்தமா வையிறத அர்த்தமா கடவுளை திட்டாருங்க மீளாடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே மூலாத்தி போல் உள்ளே கணன்று முகத்தால் மிகவாடி ிருக்கும் அடிய அல்லல் சொந்து சும்மாய கண்ணமாட்டியா வச்சுக்கிட்டு நல்லாரு மூணு கண்ணோட நாலு கண்ணா வச்சுக்கிட்டு நல்லாரு விற்று கொள்வீர் ஒற்றியல்லேன் விரும்பியாட்பட்டேன் குற்றம் ஒன்றும் செய்ததில்லை கொத்தையாக்கி நீர் நான் என்னையா குற்றம் பண்ணேன் உன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் இது என்னையா குற்றம் இதுக்கு ஒரு கண்ணை வாங்கி விட்டியே மற்றை கண்தான் தாரா தொழிந்தால் வாழ்ந்து போதேன் எட்டு கடிகள் எண்கண் கொண்டீர் நீரே படிப்பட்டீர் மற்ற கண்தான் தாரா தொழிந்தால் வாழ்ந்து போதீரேன் இன்னொரு கண்ணை கொடுக்கலன்னா வச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு போ பெருமான் பார்த்தார் முக்கியமான விஷயம் என்ன வீட்டுக்கார கதவை சாத்திவிட்டா பரவ நாச்சியார் திருவாரூர்ல ஒரு கல்யாணம் திருவற்றியூர்ல போய் சங்கிலி ஆச்சியார் அடுத்த கல்யாணம் பண்ணிவிட்டார் இந்த அம்மாவுக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு எவ்வளவு கெட்டிக்கு பாருங்க நமக்காவது இன்னைக்கு டிவி இருக்குது அமெரிக்காவில் நடக்கிறது இந்தியாவில் தெரியும் அந்த அம்மாட்ட என்ன இருந்துச்சு ஆனால் பெண்கள் ரொம்ப கெட்டிக்காரர்களாக இருந்தாங்க ராமன் வந்திருக்கான் துணைக்குங்கிறது வாலிக்கு தெரியும்னால அவன் பொண்டாட்டி தாரைக்கு தெரிஞ்சிது மங்கையர் கரசியார் இங்கேருந்து ஆள் அனுப்பி ஞானசம்பந்த பிள்ளையாரை வர சொன்னார்கள் எவ்வளவு அறிவு இருந்திருக்கு அவங்களுக்கெல்லாம் அந்த காலத்தில் அது மாதிரி இப்போ இந்த பெருமான் தெரிஞ்சுக்கிட்டா இவளுக்கு தெரிஞ்சு போச்சு பறவை ஆச்சியா இருக்கு கதவை சாத்தி விட்டா அந்த மனுஷன் இங்கே வரணும் கதவை சாத்து எல்லாரும் சொல்லிவிட்டாங்க கதவு சாத்தியாச்சு சாமி இங்கே கோயிலில் படுக்க வேண்டியதார் ராத்திரிக்கு சிவபெருமானேன்னார் என்ன வேணும் என் பொண்டாட்டி கதவை சாத்தி விட்டா நீ தான் சரி ஒரு ஏற்பாடு பண்ணுவோம் அர்ச்சகர் வேஷத்தில் அவரு போனார் வாசப்படியில் போய் நிற்கிறார் திருவாரூரிலே திருமஞ்சன தெருவிலே பரவநாச்சியார் வீடு இருக்கு அந்த கும்பாபிஷேகத்தில் நான் பேசுறதுக்காக போயிருந்தேன் அந்த வாசப்படியில் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்கார்ந்துருந்தேன் சிவபெருமான் நின்ன வாசப்பொடியில் கிடைக்குமா அர்ச்சகராக போய் வாசப்படல நின்னாராம் பரவநாச்சியார் யாருன்னு கதவை திறந்தா அர்ச்சகர் சாமி என்ன வேணும் சுந்தரனை சேர்த்துக்கொள் இதை சொல்றதுக்கு நீங்கள் வரலாமா பாட்டு கதவை சாத்தி விட்டான் ஒட்ட குத்தம் பாட்டுக்கு ரெட்டத்தாழ்பால்ன கதையா போச்சு சிவபெருமான் திரும்பி வந்தார் சுந்தரா கதவை சாத்திட்டாலே சுந்தர் கோபம் நீங்க நீங்களா போறதா ஏன் அர்ச்சகரா போனீங்க சிவபெருமானைத்தானே போகணும் ஏன் அர்ச்சகரா போனீங்க கடவுள்கிட்ட சண்டை போட முடியுமா நல்லா போடலாம் கடவுள் காத்து கிடக்கிறார் எவன்டா நம்மள்கிட்ட வருவான்னு ஒரு வயலும் வரமாட்டேங்கிறான் எங்கெங்கையோ ஓடுறான் வந்து நின்று பேசி பாருங்க பகவான் பேசுவார் இப்ப என்ன செய்யணுங்கிற நீங்க நீங்களா பொங்க சிவபெருமானாக சொல்லுங்கள் அங்கிருந்து அப்படியே பழைய தோற்றம் விரித்த செஞ்சடையாட வதனசந்திரன் நாட விரிகமல நிலவாட நன்னு தமருகமாட வீசும் ஒரு செங்கையாட தரித்த புலி அதல்லாட அபயகரமாட இரு தங்கு தோல் ஊசலாட தாங்கு நூலாட மேல் ஓங்கு நீராட ஒளிர் தன்பவள மேனியாட உரித்த கரி உறியாட உரகங்கணம் ஆட உபய பரிபுறமுட ஒரு பதம் எடுத்தாட ஒரு பதம் மிதித்தாட உள்ளே மகிழ்ந்து சற்றே சிரித்து மலை மங்கை கொண்டாட நின்றாடும் முன் திரு நடனம் என்று காண்பேன் ஜகம்பணி பரம்பர திகம்பர நடேசனே சிற்ஸ்வரூபான அழகான பாட்டு இந்த தோற்றத்தோட போய் பெருமான் நிற்கிறார் கதவ திறந்தா காலில் விழுந்துட்டா அந்த வாசப்பொடியில் போய் நிற்கிறார் இங்கு இல்லங்கள் தோறும் பூஜை பண்ணா சிவபெருமான் உங்க விட்டு வாசலுக்கு வருவார் நினையுங்கள் வந்து காத்து கிடப்பார் வந்து நிற்கிறார் சார் வேற வேலை கிடையாது எந்த வேலைக்கு யாரை அனுப்புறதுன்னு சிவபெருமான் போய் நிற்கிறார் அவ்வளவு எளிமை அருமையில் எழுதிய அழகே போட்டு திருவாரூர் தெருவிலே ரெண்டு முறை நடந்தாராம் அதான் ராமலிங்க சாமிக்கு இருக்கு ஒரு மறை நடந்திருக்கப்படாது அர்ச்சகரா ஒரு மர அவராவே ஒரு மர ரெண்டு மறை இந்த சுந்தரமூர்த்தி சுவாமி பாட்டு காசைப்பட்டுத்தானே பாட்டுக்கு ஆசைப்பட்டு முன்னம் பறவைதன் வாசலில் போய் பண்புரைத்து தூதன் என்று பட்டம் கட்டி வீட்டு காசைப்படுவோரை வீட்டை விட்டு துரத்தியே வேட்டாண்டியாய் உலகில் ஓட்டாண்டியாக்குவார்க்கு தண்டனிட்டேன் என்று சொல்லடி சுவாமிக்கு நான் தெண்டேன் என்று சொல்லடி தண்டலை விளங்கும் தில்லை தளத்தில் பொன்னம்பலத்தை கண்டவர்ம எங்க வேடம் கட்டி ஆடுகின்றவர்க்கு தெண்டேன் என்று சொல்லடி ராமலிங்க சுவாமி பாடுறார் திருவருப்பார் பாட்டுக்கு ஆசைப்பட்டு பரவநாச்சியார் விட்டு வாசலில் போய் எம்பெருமான் நிற்கிறான் என்று பாடினார் அந்த ஊர் திருவாரூர் பரவநாச்சியார் சுந்தரரை அழைத்துக் கொண்டாள் அந்த திருவாரூரிலே கமலாம்பிகை சந்நிதி அது பராசக்தி பீடம் அம்பிகை தவக்கோலத்திலே காட்சியளிக்கிறாள் யோகாசன திருக்கோலம் பாசம் அட்சரமாலை இடதுகால் மேல் வலது காலை இட்டு இரண்டு பாதங்களையும் தொங்க விட்டு அமர்ந்த திருக்கோளம் அற்புதமான திருக்கோளம் கமலாம்பாள் திருக்கோளம் அந்த குளத்துக்கு பேர் தெரியுமா கமலாலய திருக்குளம் அதுக்குள்ள ஒரு சிவபெருமான் ஒரு அம்பாள் இந்த பக்கம் மூலட்டானேஸ்வரர் ஒரு அம்பாள் தியாகராஜர் இந்த கமலாம்பாள் தவத்திலே இருக்கக்கூடிய மூர்த்தம் கமலாம்பாள் சந்நிதியிலே மேற்கு மூலையிலே ஐம்பத்தோரு அட்சரங்கள் எழுதி ஒரு திருவாச்சி மதுரையிலே ஐம்பத்தோரு அட்சரம் எங்கே இருக்குன்னு தெரியுமா நம்ம சொக்கலிங்க பெருமான் சந்நிதி மகாலட்சுமிக்கு முன்னால ஐம்பத்தோரு அட்சரம் அட்சரலிங்கம்னு பேர் அச்சரம்னா எழுத்துன்னு அர்த்தம் ஐம்பத்தோரு சிவலிங்கம் அங்கே திருவாச்சி திருவாச்சியிலே ஐம்பத்தோரு எழுத்து அந்த இடத்திலே அமர்ந்து தியானம் செய்கிறார்கள் சான்றோர்கள் ஏன் தவன் செய்கிறாவ நாலு பெண்களாலே உலகம் வளர வேண்டும்னு திய தவன் செய்கிறாளா நாலு பெண்களால் யாரு நாலு பெண்கள் அழகான பாட்டு திருவாரூர் புராணத்தில் இருக்கு குமரகுருபரசுவாமி ரொம்ப அற்புதமாக பாடுறார் திருவாரூர் புராணம் வேற பாடியது அதில் அவர் அழகா சொல்கிறார் கலைமகள் வாழ வேண்டும் அப்போ தானே படிப்பு கிடைக்கும் அறிவு வேணுமா இல்லையா அறிவு இல்லைன்னா என்னத்துக்காகிறது எவ்வளவு பணம் இருந்தாலும் இன்கம் டேக்ஸ்காரண்ட்டை காப்பாற்றுறதுக்காக அறிவு தேவைப்படுதா இல்லையா அறிவு வேணும் பணம் அப்பா கட்டாயமாக வேணும் வைட்டமின் பா இல்லைன்னா உலகமே ஓடாது மகாலட்சுமியினுடைய கடாட்சம் கிடைக்கணும் நம்மளை தாங்கிறதுக்கு பூமாதேவி வேணும் நமக்கு செல்வங்களை அள்ளி கொடுக்கிறதுக்கு தேவேந்திரன் மனைவி சசிதேவி இந்த நாலு பேரும் வாழ வேண்டும் என்று அம்பாள் கமலை தியானம் செய்கிறாள் யோகம் செய்கிறாள் தவன் செய்கிறாள் அறந்தளைய கலை தெரிவை வனப்பெய்த கலை தெரிவை ந கலைமகள் வனப்பு எய்த சசி எனும் பேர் அறிவை வாழ சசி இந்திராணி நிரங்களு பூ மடந்தை பூவிலே வந்த மடந்தை மகாலட்சுமி நிரங்களு பூ மடந்தையொடு நிலமங்கை பூதேவி மங்களத்தில் நிறைந்து மல்க பிறங்கும் உயிர்த்தொகையனைத்தும் கழி கூற நம்மெல்லாம் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக தவம் புரியும் பீடு சான்ற சிறந்த கமலாலய நாயகி சிறந்த கமலாலய நாயகி செம்பொர் சேவடிகள் சென்னி சேர்ப்பாம் அவள் செம்பொர் சேவடிகள் சென்னி சேர்ப்பாம் ஞானம் கொடுப்பவள் கமலாம்பாள் நந்தியம்பெருமான் அவளுக்கு வாகனம் போய் பாருங்க அம்பாள் சன்னதியிலே எதிர்த்தாப்பல நந்தியம்பெருமான் வாகனம் முத்து சுவாமி தீட்சதர் அங்கே போய் கமலாம்பாள் மீது நவாவர்ண கீர்த்தனை பாடினார் அவளுக்கு பக்கத்திலே கமலாலய குளம் கமலாலய குளத்திலே காசி கங்கை மாதிரி அறுபத்தி நாலு கட்டங்கள் காட்டுன்னு சொல்லுவாங்க ஹரிச்சந்திரா காட் தசா அஸ்வமேத காட் நாரதா காட் மணிகர்ணிகா காட் எல்லாம் காசியில இங்கே கட்டங்கள் அறுபத்தி நாலு கட்டங்கள் குளிக்கிறதுக்கு கமலாலய குளம் திருவாரூர் நான்மணி மாலையின்னு ஒரு நூல் நம்ம குமரகுருபரசுவாமிகள் பாடியது மிக அற்புதமாக பேசுகிறார் கமலாம்பாள் பெருமையை ஒரு மூணு நாலு பாட்டு அழகான பாட்டு மதுரையில் இருந்து குமரகுருபரசுவாமிகளுடைய பாடலை நாம் கேட்கிறோம் வரம் தந்தருள வரதம் வைத்தால் என் வரதம் இடக்கரம் தந்ததால் இவர் கை அதுவன்றே பலி காதலித்து சிறந்த செங்கை கமலேசர் நாமம் தியாகர் என்பது அறம் தந்தவாள் விழியாள் தந்ததாம் கொல் அறம் வளர்த்தே இது பாட்டு பாட்டு மட்டும் சொன்னா புரியாது என்ன நம்முடைய தமிழ் அப்படி ஆயிப்போச்சுப்ப பொருள் சொல்றேன் இவருக்கு என்ன பேரு தியாகராஜான்னு பேரு காஞ்சியில வரதராஜா கமலையில தியாகராஜா ரெண்டு பேரும் வாரித்தரக்கூடிய பெருமக்கள் ஒரு ஆள் காஞ்சிபுரத்துக்கு போய் வாசப்படணும்னு கஞ்சி வரதப்பான் பக்கத்துல பிச்சைக்காரன் எங்க வருதப்பான் கஞ்சி வருதப்பான் எங்க வரு கஞ்சினா காஞ்சி வரதப்பான்னா வரதராஜா காஞ்சிபுரத்தை வரதராஜா வாரி வாரி வழங்கக்கூடிய வள்ளல் அதே மாதிரி கமலை தியாகராஜா இவருக்கு தியாகராஜான்னு பேர் இந்த பேர் யார் கொடுத்தது எல்லாருக்கும் வரதம் கொடுக்கிறாரில்ல இடதுகைதானே இடதுகை யாருக்கு சொந்தம் அம்பாளுக்கில் சொந்தம் அப்போ அவ எல்லா நன்மையும் செய்ய பேரை இந்த ஆளு வாங்கிக்கிட்டு போகிறாரு அருகாது முப்பத்தி ரெண்டரமும் ஆற்றுபவள் அம்மானையாடியருளை முப்பத்தி ரெண்டு அறமும் அவள் செய்கிறாள் வரம் தந்தருள வரதம் வைத்தால் என் வரம் கொடுக்கிறேன்னு வரத கரம் காட்டினால் அதனால என்ன வரதம் இடக்கரம் தந்ததால் இவர் கை அது ஒன்றே இடது கையினால தானே வரதம் கொடுக்கிறாரு அப்போ அது இவர் கை இல்லையே இவர் என்ன பண்றாரு கையில பிச்சு எடுத்துக்கிட்டு தெராரு இவர் எப்படி இவரே பிச்சு எடுக்கிறாள் இவர் எப்படி வரம் கொடுப்பார் பலி காதலித்து சிறந்த செங்கை கையில பிரம்மாவுடைய மண்டவோட வச்சிருக்கார் கமலேசர் நாமம் தியாகர் என்பது அறம் தந்த வாழ் விழியாள் தந்ததாங்கொல் அறம் வளர்த்தே அறம் வளர்த்து அவ கொடுத்த பேரு இவருக்கு தியாகேசர்ன்னு யாரால வந்த பேரு அம்மாவால வந்த பேரு பல நேரங்களில தாயை வச்சு தகப்பனுக்கு பெருமை சீதையை வச்சு தான் ராமனுக்கு பெருமை ஆஞ்சநேய சுவாமி ராமனை பார்த்தபொழுது இது பெருமாளாய் இருக்குமோ நாராயணமூர்த்தியாக இருக்குமோ மூன்று கடந்த முதலாக இருக்குமோ அப்படின்னு சந்தேகப்பட்டாராம் தெளிவு பண்ணலை எங்கே கிஷ்கிந்தா காண்ட ஆரம்பத்தில் பின்னால் சுந்தரகாண்டை வந்துருச்சு சீதாதேவியை பார்த்து விட்டார் அசோகவனத்தில் மேல இருந்து கீழே பார்த்தார் மகாலட்சுமி உட்கார்ந்து இருக்கிறான் இவள் மகாலட்சுமி அப்போ அவரு பெருமாள் தான் உறுதிப்படுத்தினாரா யாரை வச்சு சீதைய வச்சு தேவனே அவன் இவள் கமல செல்வியே இவள் கமல செல்வி அதனாலே அவர் தேவன்தான் அது மாதிரி கமலேசருக்கு புகழ் கமலாம்பாளால் அடுத்த பாட்டு பாருந்தரமூர்த்தி சுவாமி சிவபெருமான் திருவடியை பார்த்தாரா இல்லையா அழகா பார்த்துட்டார் ஏன் ஆரம்ப காலத்தில் போய் படுத்து கிடக்கிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் யாரோ ஒரு கலவனார் தலையில வந்து மிதிச்சு விட்டார் படுத்தவர் இவர் யாருன்னு கேட்டார் வயசாகி போச்சு அதனால கண்ணு சரியா தெரியல மிதிச்சு சரி சுந்தரர் விலகிப்படுத்தார் அந்த கிழவனார் விலகலை விலகி படுத்தார் தூங்கிட்டார் அவர் உருண்டு வந்து இன்னொரு மிதி மிதித்தார் யாருன்னு கேட்டார் இவர் ஒன்னும் சொல்லலை ஏயா நான் வர்ற இடத்துக்கெல்லாம் வந்து என் தலையில மிதிக்கிறியே நீ யாரு என்னை பலகாலம் மிதித்தனையே நீ யார் என்ன தெரியலையான்னு அரைஞ்சிட்டான் தம்மானை அறியாத சாதி யார் அப்ப என்ன ஆசை பாரு திருவடியை இவர் பார்த்து திருமால் பன்றியாக மாறி தோண்டி காண முடியாத திருவடியை சுந்தரமூர்த்தி சுவாமி பார்த்து விட்டார் சுந்தரர் சிவபெருமானுக்கு என்ன கொடுத்தார் சொல் கொடுத்தார் பெருமாள் என்ன கொடுத்தார் கண்மலர் கொடுத்தார் குமரகுருபுர சுவாமி பாடுறார் திருவிழிமிடலை ஆயிரம் தாமரப்பூ வச்சு அர்ச்சனை பண்ணுறார் பெருமாள் சிவபெருமானுக்கு ஒரு நாள் ஒரு பூ குறைஞ்சி போச்சு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது என்ன செய்வான் சிவபெருமானை மன்னிச்சுக்க நாளைக்கு வட்டி போட்டு ஒரு பூ சேர்த்து கொடுத்துட்றேன் அப்படித்தானே சொல்லுவான் இவர் ஒன்றும் சொல்லலை பூஜை பண்ணுற பொழுது எந்திரிச்சு போகக்கூடாது சிந்தனை மாறக்கூடாது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பூ அர்ச்சனை முடிஞ்சு போச்சு ஆயிரமாவது பூ அர்ச்சனை தாமரை கண்ணு தாமரைக்கு சமானம் தோண்டி வச்சு கண்ணன் வந்து ஆண்டவனுக்கு எதை கொடுக்குறியோ அதை வச்சு உனக்கு பேர் கலை மற்ற இடங்களில் விலையாகிறது இறைவன் சன்னிதானத்தில் நிலையாகிறது அந்த பேர் சிவபெருமான் அவருக்கு சக்கரப்படையை கொடுத்தாராம் அந்த சக்கரம் தான் இப்போ சக்கரத்தாழ்வார்னு வச்சு நம்ம எல்லா இடத்துலையும் கும்பிட்டுக்கிட்டு பங்கயம் ஆயிரம் பூவினில் ஓர் பூ குறைய தம் கண் இடந்து அரன் சேவடி மேல் சாத்தலுமே சங்கரன் எம்பிரான் சக்கரம் மாளுக்கு அருளியவாறு எங்கும் பரவினாம் தோல் ஆடாமோ திருவாசகம் அப்போ என்ன புரியுது பெருமாள் கண்ணை கொடுத்தார் திருவடியை பார்க்க முடியல சுந்தரமூர்த்தி சுவாமி திருப்பாட்டு பாடினார் சொல் மலர் அது கண்மலர் இது சொல் மலர் சொல் மலர் கொடுத்தார் திருவடியை பார்த்து விட்டார் அப்ப கடவுளுக்கு கண்மலர் உகப்பா சொல்மலர் உகப்பா ஒரு பட்டி மண்டபம் யாரு குமரகுருபுர சுவாமி தன் மலரும் பொலில் தென் கமலேசருக்கு சாற்றுகின்ற ஒன் மலர் சொன் மலர்க்கு ஒவ்வாது போலும் அவர் திருவடியில் வைக்கிற அந்த மலர் சொல்லருக்கு சமானது ஏன் புலன் புலவன்ி சுவாமி சாத்தி பணி கொண்டவா பண்மலர் பாடி பணி கொண்டார் அவர் திருவடியை இவர் பணி கொண்டார் என்ன அர்த்தம் ரெண்டு முறை நடக்க விட்டார் அதனாலே பண்மலர் சாத்தி பணி கொண்டவா பச்சைமால் சிவந்த கண்மலர் சாத்தியம் கான்பரிதான கடல் மலரே பச்சைமால் சிறந்த கண்மலர் சாத்தியும் காண முடியாத திருவடிகளை சொல் மலர் சாத்திய சுந்தரமூர்த்தி கண்டுபிடித்து விட்டார் இந்த அடுத்த பாட்டு பாருங்க திருவாரூருக்கு போனால் காஞ்சிபுரத்து நினப்பு வரும் காஞ்சிபுரத்துக்கு என்ன சிறப்பு ஒரு பக்கம் சிவபெருமான் ஏகம்பன் ஒரு பக்கம் காமாட்சி நடுவிலே குமரகோட்டம் முருகப் பெருமான் பார்த்தா எப்படி இருக்கும் நம்ம தேரில் வர்றாரு பாருங்கள் ஆளால சுந்தரம் மீனாட்சி சுந்தரம் கல்யாண சுந்தரம் கடம்பவன சுந்தரம் மாணிக்க சுந்தரம் மரகத சுந்தரம் எப்படி வர்றாரு சொக்கலிங்க பெருமான் மீனாட்சி நடுவிலே முருகன் சோமாஸ்கந்த மூர்த்தி என்று பேர் உமையோடும் கந்தனோடும் சந்திரனை அணிந்து தரக்கூடிய காட்சி சிவபெருமானுக்கு மூணு மூன்று மூர்த்தங்கள் முக்கியமானவை ஒன்று போக வடிவம் இன்னொன்று வேக வடிவம் மூன்றாவது யோக வடிவம் போக வடிவம் என்பது எல்லாருக்கும் இன்பங்களை அள்ளி அள்ளி கொடுப்பது அதுதான் நம்ம சோமாஸ்கந்த உள்ளே இருக்கார் பாருங்க திருக்கல்யாணம் பண்ணுறாங்களே ஒரு முகத்தை பக்கத்தில் போய் பாருங்கள் சிரிச்சபடி இருப்பார் அது எந்த சிற்பி எந்த புண்ணியவா இப்படி பண்ணாலும் தெரியல நம்மளை பார்த்து சிரிச்சபடி இருப்பார் நீங்கள் பதிலுக்கு சிரிக்க வேண்டாம் அவர்கிட்ட போனால் அவ்வளவு அழகாக இருப்பார் அந்த மூர்த்தி இது போகம் தரக்கூடிய மூர்த்தி வேக வடிவம் பைரவ கோலம் எல்லா தீமைகளையும் சுட்டு எரிப்பது வேக வடிவம் காசியில் எமனுக்கு வேலை கிடையாது பைரவருக்குத்தான் வேலை பைரவர்தான் எல்லாம் வெறித்த பல் கதிர்கொள் சூலம் வெடிபடு தமறு கங்கை தரித்ததோர் கோல கால பைரவனாகி வேடம் உரித்து உமை அஞ்சக் கண்டு ஒன்றிரு மணிவாய்வில் சிரித்து அருள் செய்தார் சேரை சென்னெறி செல்வனாரே பைரவர் வேக வடிவம் தட்சிணாமூர்த்தி யோக வடிவம் முக்கியம் என்ன போகம் நம்ம சோமாஸ்கந்த மூர்த்தி திருவாரூருக்கு போய் பார்க்கிறார் குமரகுருபர சுவாமி தியாகராஜர் வெள்ளையா இருக்கார் விபூதி அம்பாள் நீல இருக்கா அவன் நீலி நீலின்னு அர்த்தம் நீல நிறம் ஒரு அர்த்தம் பொல்லாதவள்னு ஒரு அர்த்தம் நீலி நீல நேரம் முருகப்பெருமான் செவப்பு இந்த மூணையும் பக்கத்தில் வச்சு பாருங்க வெள்ளை நீலம் சிவப்பு கிட்டத்தட்ட தேசிய கொடி மாதிரி வந்துடும் கிட்டத்தட்ட வெள்ள நீளமும் பச்சையும் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி அப்படி ஒரு அமைப்பு சிவபெருமான் வெண்ணிறம் சத்வகுணம் சத்வகுணம் வெண்ணிறத்துக்கு அடையாளம் சத்வகுணம்னா என்ன அர்த்தம் அமைதி சாந்தம் பொறுமை இதெல்லாம் தாமச குணம் கொஞ்சம் செயலற்று இருப்பது அதுக்கு அடையாள நீல நிறம் ரஜோகுணம் வீரம் விவேகானந்த சுவாமி சொன்னார் இந்தியாவுக்கு இப்பொழுது தேவை ரஜோகுணம் எல்லாம் வீரனாக இருக்கணும் படுத்து தூங்கப்படாது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழுல சொன்னார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழில் அடுத்த ஐம்பது ஆண்டுகளுக்கு நீங்கள் ரஜோகுணத்தோடு வாழுங்கள் எல்லா தெய்வங்களையும் மூட்டை கட்டி வைத்து விடுங்கள் இந்திய மாதா மட்டும்தான் உங்கள் தெய்வம் எப்போ சொன்னார் ஆயிரத்தி எண்ணூற்றி எத்தனை வருஷத்துக்கு சொன்னார் ஐம்பது வருஷத்துக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி என்னமோ நடந்துச்சு இல்லை இந்தியாவில் நல்ல வேலை ஞாபகத்தில் இருக்கு நம்ம என்ன மறந்துடல சுதந்திரம் கிடைச்சது அப்பத்தான் ஐம்பது வருஷம் கணக்கு சொல்றாரு பாருங்க ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழு அடுத்த ஐம்பது ஆண்டுகளுக்கு அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரம் கிடைக்க போகுதுங்கிறது சுவாமிஜிக்கு அப்ப தெரிஞ்சிருக்கு அர்த்தம் எழுத்து இருக்கு அதே மாதிரி என்ன குணம் ரஜோ குணம் ஆக மூணு குணமும் உலகத்தை வாழ்விக்க தேவை ஆக்கல் வெள்ளை அளித்தல் செவப்பு காத்தல் நீளம் பச்சை திருச்செந்தூரில் பெருமானுக்கு வெள்ளை சாத்துவாங்க எல்லாம் வெள்ளையா இருக்கும் என்ன அர்த்தம் நான் படைக்கிறேன் பெருமாவாக இருந்து படைத்தல் செய்கிறேன் பச்சை சாத்தி புறப்பட்டு வருவார் பெருங்கூட்டம் இன்னைக்கு ராத்திரி பூரா திருச்செந்தூரை சுத்துவர் ஒவ்வொரு வீட்டு வாசப்பிள்ளையும் பச்சை சாத்தி நிற்பார் அவ்வளவு கூட்டம் நான் திருமாலாக இருந்து காப்பாற்றுகிறேன் சிவப்பு சாத்தி வருவார் நான் ருத்ரமூர்த்தியாயிருந்து ஒடுக்கிக் இப்போ என்ன கலர் மூணு பச்சை சிவப்பு இந்த மூணும் திருவாரூரிலே மூணு இடத்துல சிவபெருமானை பார்த்தாராம் வெள்ளையா தெரிஞ்சாராம் அம்பாளை பார்த்தாராம் நீளம் பச்சையா தெரிஞ்சாலாம் முருகனை பார்த்தாராம் சிவப்பா தெரிஞ்சுதான் உலகத்திலே ஆக்கல் காத்தல் அழித்தல் மூன்றையும் செய்யக்கூடியவர்கள் இந்த மூன்று பேருந்தான் என்பது எனக்கு தெரிந்தது அப்படின்னு குமரகுருபுர சுவாமி பாடுறார் மல்லல் வளம் கனிந்த புகழ் கமலேசர் திருவுருவும் வாமபாகத்து வாமண்ண இடது வாமபாகத்து அல்லமர் பைங்குழல் உமையாள் திருவுருவும் இருவருக்கும் அமுதமான கொல் அயில் வேல் பசும் குழந்தை திருவுருவும் அரு உருவாம் குணங்கள் மூன்றின் நல்லுருவாதலின் நன்றோ இவர் அகில காரணராய் நவிழ்கின்றாரே இந்த மூணும் சேர்ந்துதான் உலகத்தை உண்டாக்குகிறது கமலாம்பாள் உலகத்தை காப்பாற்றக்கூடியவன் பச்சை நிறம் ஓங்காரி என்பாள் அவள் ஒரு பெண் பிள்ளை நீங்காத பச்சை நிறத்தை உடையவள் ஆங்காரியாகி ஐவரை பெற்றிட்டு ஹிரீங்காரத்துள்ளே இனிதமர்ந்தாளே திருமூலர் திருமந்திரம் இன்னொரு பாட்டு பாருங்க என் பொண்ணுக்கு தியாகராசர் மேல காதல் குமரகுருபுற சுவாமிங்குற பரம சந்யாசி சொல்றாரு குழந்தையா இருந்த பொழுதே சந்யாசி பிறக்கிற போதே சன்னியாசி இருந்து மீனாட்சிக்கு பிள்ளை தமிழ் பாடிய பிள்ளை தாமிரபரணி கரையில பிறந்தார் வைகை கரையிலே பிள்ளை தமிழ் பாடினார் காவேரி கரையிலே உபதேசம் வாங்கிக்கிட்டார் கங்க கரையிலே மடங்கட்டினார் குமரகுருபுர சுவாமி தாமிரபரணி வைகை காவிரி கங்கை என்னமோ கன்னியாகுமரியும் இமயமலையும் இணைக்கிறோங்கிறீங்களே அந்த காலத்திலே இணைச்சி விட்டார் குமரகுருபுர சுவாமிகள் ஆயிரத்தி அறநூற்றி எண்பதொட்டி பதினேழாம் நூற்றாண்டு அந்த பரம சன்னியாசி சொல்கிறார் பாருங்கள் பொண்ணு உனக்கு எந்த கரும்பு பிடிக்கும்னு கேட்டேன் முக்கட் கரும்பு பிடிக்குதுன்னு சொல்கிறான் மூணு கணு உள்ள கரும்புன்னு ஒரு அர்த்தம் மூணு கண்ணுள்ள கரும்புன்னு ஒரு அர்த்தம் மூணு கண்ணுள்ள கரும்பு எது சிவபெருமான் பட்னத்து சாமி திருவற்றியூருக்கு போறார் சிவபெருமான் சொல்லிவிட்டார் எந்த ஊரில் பேய் கரும்பு தித்திக்குமோ அந்த ஊருக்கு வா ஒரு போய் பேய் கரும்பை கடிச்சு இழுக்கிறார் பேய் கரும்பு கசக்குது கடைசி திருவற்றியூருக்கு போய் சேர்ந்துட்டார் திருவற்றியூரில் போய் அந்த குழந்தைகள்லாம் விளையாடுது பேய் கரும்பை கடித்து இழுத்தார் இனிச்சுது பேய்க்கரும்பு பொதுவாக கசக்கும் எப்படி இனிக்கும் தண்ணி சாதாரணமாக இருக்குது கொஞ்சம் நெல்லிக்காய் சாப்பிட்டு தண்ணி சாப்பிட்டா இனிக்குதா இல்லையா இன்னொன்று காலம்பர கல்யாணம் ஆச்சு மனைவியும் உன்னோட ஒன்று தனியாக பேசணும்னு ஆசைப்படுது இந்த சுற்றி இருக்க கூட்டம் விடமாட்டேங்குது எப்படி தனியாக பேசுறது அந்த காலத்து பொண்ணும் பிள்ளையும் இந்த காலம் மறந்த ஹலோ ஹவுடு யூடுன்னு ரெண்டும் ஜாலியாக போயிடும் இது அந்த காலம் கொஞ்சம் மட்டும் மரியாதைகள்லாம் இருந்த காலம் என்ன செய்கிறது ரெண்டும் யோசிச்சுக்கிட்டே இருக்குது சாயந்தரம் ஆச்சு வந்தவங்கள்லாம் போயிட்டாங்க மாமனார் கோயிலுக்கு போயிட்டார் கொழந்தை மட்டைய தூக்கிட்டு கிரிக்கெட் விளையாட போயிட்டான் நாத்தனார் அடுத்த வீட்டுக்கு டிவி பார்க்க போயிட்டா இந்த மாமியார் மட்டும் போகாமல் உட்காந்துருக்கான் கடைசி ஏழரை மணி மாமியார் எழுந்தால் கோயிலில் போய் விளக்கு போட்டு வரேன் அப்படின்னு புறப்பட்டான் வேறு யாருமே இல்லை இந்த பாரு அவனுக்கு பசிச்சிதுன்னா உள்ளே அலமாரியில் சாதத்தில் தண்ணி விட்டு வச்சிருங்க அவனுக்கு கஞ்சி ரொம்ப பிடிக்கும் பசிக்குதுன்னு கேட்டான்னா அதை புளிஞ்சு போடு எருமத்தையிர் இருக்குது குடு மாவடு இருக்கு சாப்பிட சொல்லும் நான் போயிட்டு வந்துடுறேன் மாமியார் கிளம்பிட்டான் இப்போ ரெண்டுன்னு தனியா இருக்கு ஏக போகமாய் நீயு நானுமாய் இருகும் வகை பரமசுகம் அதனை அருள் இடை மறுதில் ஏகநாயகா லோகநாயகா என்ன சார் அதுக்கு போய் இந்த பாட்டை சொல்றீங்களே அப்படிங்கக்கூடாது அது ஆன்மாவுக்கு ஆண்டவனுக்கு உள்ள சம்பந்தம் இது இந்த ரெண்டுக்கும் உள்ள சம்பந்தம் மெதுவாக அங்கேருந்து அந்த பையன் வந்தான் கனச்சான் நிமிந்து பார்த்தாள் தாகமாக இருக்குன்னா தண்ணி கொடுத்தா இதெல்லாம் இன்னைக்கு இலக்கியத்தில் தான் பார்க்க வேண்டியிருக்கு இயல்புலையெல்லாம் கிடையாது தண்ணி கொடுத்தாள் குடித்தான் பசிக்குதுன்னா என்னமாவது பேசணும் இல்லை பசிக்குதுன்னா அவள் உள்ளே போனா கரண்ட்டு போயிடுச்சு மெதுவாக அலமாரியை திறந்து உள்ளே இருந்த கஞ்சியை எடுத்து புளிஞ்சி போட்டு எரும தயிர் ஊற்றி மாவடுவை தேடி எடுத்து புழிஞ்சு அவன் கையில் கொண்டாந்து கொடுக்க ஊட்டி விடுன்னா இன்றைக்கி கேட்டால் தானே உண்டு ஊட்டி விடுன்னா எடுத்து ஊட்டி விட்டா தேவாமிர்தமாக இருக்குண்ணா இன்னொரு வாய் ஊற்று அடுத்த வாய் ஊட்டுனா ரொம்ப நல்லா இருக்குது ஒரு ஒன் ருசியே ருசின்னா அவளுக்கு சந்தோஷம் தாங்கலை எல்லாத்தையும் ஊட்டினான் பூரா முடிஞ்சுது எடுத்து பாத்திரத்தை கீழே வச்சா கரண்ட்டு வந்தது மாமியார் கதவை தட்டிட்டான் தட்டி உள்ளே வந்துட்டா என்ன பண்ணுறது சரி பரவாயில்லை அவன் மெதுவாக முன்கட்டுக்கு போயிட்டான் மாமியார் வந்தா என்னடி சாப்பிட்டானா அத்தே சாப்பிட்டாரு பசிக்குதுன்னார் சரிவா நம்ம சாப்பிடுவோம் மாமனாரும் உங்கள் நாத்தனார் கொழுந்த வார நேரமாகும் நம்ம சாப்பிடுவோம் மணி எட்டரை ஆச்சு சாப்பிடுவோம் அப்படின்ட்டு புறப்பட்டு உள்ளே போய் பார்த்தா கஞ்சி அப்படியே இருக்குது ஏன் கஞ்சியை புளிஞ்சி போட்டேன்னு சொன்னேன் கஞ்சி அப்படியே இருக்குது அத்தே இந்த ஓரத்தில் இருந்தது இல்லை புளிஞ்சி போட்டேன்னா அடிப்பாவி மாட்டுக்கு பருத்தி கொட்டை ஊற வச்சுருந்தேன் அதை போய் எடுத்து கொடுத்துருக்கேன் இந்த பயலுக்கு அசடு வழியுது அது தேவாமிரதமாக இருந்துச்சா எங்கள் புது பொண்டாட்டி கைபட்ட வேகம் பருத்தொட்ட தேவாமிரதமாயிருந்தா அஞ்சழுத்து நமசிவாய மந்திரத்தில் ஈடுபட்ட நாக்குக்கு பேய் கரும்பு தித்திக்காம இருக்குமா இது சிற்றின்பம் அது பெயரின்பம் நினைப்பு தான் காரணம் பொண்டாட்டி மேலே பாசம் இருந்தா கூழ் கூட அமிர்தமாக இருக்கும் பொண்டாட்டி மேலே கோபம் இருந்தா அமுதம் கூட மண்ணா இருக்கும் மனசுதானையா காரணம் பார்த்துட்டார் திருவற்றியூர் ஒரு பாட்டு பாடுறார் கண்டங்கரியதாம் சிவபெருமான் கரும்பை பாடுறார் கண்டங்கரிய கண்மூன்று உடையதாம் அண்டத்தை போல அழகியதாம் உலக மாதிரி அழகா இருக்குமா தொண்டர் உடல் உருகத்து திக்கும் ஓங்கு புகழ் ஒற்றிக் கடல் அருகே நிற்கும் கரும்பு திருவற்றியூர் கடலுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒற்றி தியாகர் என்ற கரும்பு கண்டங்கறியதாம் கண் மூன்றுடையதாம் எடுத்து கடிச்சு பார்த்தாராம் பட்னத்து சுவாமி பிள்ளைகள்கிட்ட வந்தார் தம்பிங்களா ஒரு விளையாட்டு விளையாடலாமா என்ன தாத்தா உங்கூடவா விளையாடுறது ஆமா நான் ஒளிஞ்சுக்கிறேன் நீங்கள் என்ன மூடிப்பிடுங்க நான் வெளியில் வந்துடுறேன் சாமி ஒளிய ஒரு பெரிய சாலை போட்டு மூட சாமி திடீர்னு மலையில் எந்திரிச்சு வந்துட்டார் மூணு மறை ஆச்சு ராத்திரி ஒன்பது மணி ஆகப் போகுது தம்பிங்களா என்ன கீழே குழியை தோண்டி புதைச்சிட்டு போயிடுங்க கழுத்து மட்டும் வெளியில் இருக்கட்டும் எல்லா பெயரும் சேர்ந்தான் குழியை தோண்டினா புதைச்சா சாமி கழுத்து மட்டும் வெளியில் ஓம் நம சிவாயர் ஓம் நம சிவாயர் எல்லா பசங்களும் போயிட்டாங்க ராத்திரி பத்து மணி ஒரு பையன் ஒரு பெரிய தாம்ப ஒரு சட்டியில் தயிர் சாதம் பசஞ்சு கொண்டாந்துட்டான் சாமியின்னா பட்டணத்து சாமி முடிச்சு பார்த்தார் என்னப்பா சாமி உனக்கு பசிக்கும் இந்த சாப்பிடுக்கும் உனக்கும் முடிஞ்சு போச்சு மூணு கவலம் சாப்பிட்டார் பாத்திரத்தை ஓரத்தலவை என் முன்னால குப்பரை படுத்து தூங்கு அந்த பையன் குப்பறைப்படுத்து தூங்கிட்டான் சாமி கழுத்தாளம் மண்ணுக்கு மேல நிற்கிறார் கழுத்து மட்டும் மே தலை மேல மற்ற உரு பல்லாம் மண்ணுக்குள்ளேன் காலையில் அந்த பக்கம் போன பெருமக்கள் பார்த்தார்கள் ஒரு சிவலிங்கம் ஒரு நந்தி ரெண்டையும் கும்பிட்டார்கள் பட்டினத்து பிள்ளை சிவலிங்க வடிவுற பாடிரும் பாமாலை கொள் திருவற்றி ஊர் மேவி வாழ்குமர நாயகா சிறுபறை முளக்கி அருளேன் சிறியனேன் ஆணவை இருப்பறவை ஓடவேன் சிறுபறை முளக்கி அருளே அங்கே உள்ள பிள்ளை தமிழ் கரும்பு இப்போ நம்ம குமரகுருபர சுவாமிகள் இந்த கரும்புக்கு ஒரு பாட்டு வைக்கிறார் இந்த பொண்ணு என்ன சொல்றா நற்கரும்பு முக்கட்கரும் பெண்ணும் நங்கை மீர் விற்கரும்பன் கை கரும்போ வேம்பென்னும் ஒன்போது கரும்பு வருது இந்த பாட்டில் இந்த கரும்பன்னா யாரு கரும்ப கையில் வச்சிருக்கிற மன்மதன் அவன் கையிலே உள்ள கரும்பு எனக்கு பிடிக்கலே அது வேம்பு சொற்கரும்பின் வாமக்கரும்பு மனை கரும்பாம் ஆரூரர் சொல் கரும்பாய் பேசக்கூடிய கமலாட்சியை தன் வீட்டு கரும்பாய் வைத்திருக்கக்கூடிய ஆரூரர் காம கரும்பும் கரும்பு அவர் மேல் கொண்ட காதலினாலே இருக்கக்கூடிய இந்த பெண் இப்படியெல்லாம் பேசுகிறாள் இந்த கரும்பு இவளுக்கு பிடிக்கவில்லை அந்த முக்கட்கரும்பு பிடிக்கிறது ஒரே ஒரு பாட்டு அடுத்து கமலேசர் எங்கே குடியிருக்கிறார் புற்றிடங்கொண்டார்னு பேர் புற்றுக்குள்ளே இருக்கார் பாம்பு புத்து உடம்பெல்லாம் பாம்பு அள்ளி போட்டுக்கிட்டு இருக்கார் நஞ்ச வேற சாப்பிட்றாரு என்ன தைரியத்தில் பக்கத்தில் கமலாம்பாள்னு ஒரு மயில் இருக்கிற தைரியத்தில் மயிலக்கண்டா பாம்பன் நகம் பயந்து ஓடிடும் மயிலக்கண்டா நஞ்சு போகும் மயிலக்கண் நஞ்சு போகும் மயிலை கண்டால் நஞ்சு போகும் யாரு புண்ணியத்தில கமலாம்பாள் புண்ணியத்தில தியாகராஜர் இந்த வேலையெல்லாம் பார்த்தாராம் இப்ப யாருக்கு பெருமை அம்பாளுக்கு பெருமை கரும்புற்ற சென்னல் வயல் கமலேசர் கண்டார்க்கு அச்சம் தரும் புற்றில் குடிகொண்டிருந்தார் பயப்படக்கூடிய பாம்பு புத்துல உட்கார்ந்திருக்கார் அதுதானு மன்றி விரும்புற்று மாசுனப்பூ நணிந்தார் உடம்பெல்லாம் பாம்பு அள்ளி போட்டுக்கிட்டு இருக்கார் வெவ்விடமும் உண்டார் நஞ்சையும் சாப்பிட்டார் ஏன் கரும்புற்ற கார் வரை சுரும் தோகை பங்கான துணிவு கொண்டே மீனாட்சிய ஒரு பாகத்தில் வச்சிருக்கார் கமலாம்பாலை ஒரு பாகத்தில் வச்சிருக்கார் அந்த தைரியத்தினாலே பாம்பை பற்றி கவலைப்படாமல் இருக்கார் இவருக்கு பக்கத்தில் அம்பாள் இருக்கிறார் தலையில கங்கை இருக்கு மூனையும் பார்க்கிறார் திரிவேணி சங்கமத்தில் குளிச்சாப்பில் இருக்கு திரிவேணி சங்கமம் எங்கே இருக்கு அலகாபாத்தில் இருக்கு ஒரு பக்கம் கருப்பு காளிந்தி யமுனை ஒரு பக்கம் வெண்ணையான நதி கங்கை ரெண்டும் சேர்ற இடம் அங்கே கீழே இருந்து சரஸ்வதி நதி ஆமாம் சரஸ்வதி வருதுன்னு எப்படி தெரியும் சொல்கிறாங்க தெரியும் எப்படி தெரியும் தாய்மார்கள் முடிய வெட்டி போடுவாங்க அலகாபாத்தில் மொட்டை அடிக்கணும் ஒத்துக்கிறது இல்லை யாரும் அலகாபாத்தில் முண்டம் காசியில் தண்டம் கயாவில் பிண்டம் அலகாபாத்துக்கு போனால் முடி எடுக்கணும் காசியில் போனால் கீழே விழுந்து கும்பிடணும் கயாவில் முன்னோர்களுக்கு பிண்டம் கொடுக்கணும் தாய்மார்கள் ரொம்ப பேர் முடி எடுக்கிறது இல்லை கொஞ்சம் தென்ன பண்ணுறது பூ முடின்னு அப்படி கத்திரிச்சு உள்ளே போட்டுருவாங்க அங்கே ஒரு விசேஷம் தெரியுமா வீட்டுக்காரரு பொண்டாட்டிக்கு தலை பின்னி விடணும் அந்த முடி எடுத்து தண்ணிக்குள்ளே போடுவாங்க ஆயிரம் பெண்கள் முடி எடுத்து போட்டால் என்ன ஆகணும் முடி மிதக்கணுமா இல்லையா மிதக்காது உள்ளே போயிடும் சரஸ்வதிக்கு அர்ப்பணம் சரஸ்வதி உள்ளே இழுத்துக்கிட்டு போயிடும் ஒரு முடி கிடைக்காது மேலே அலகாபாத்தில் திருவேணி சங்கமத்தில் நாங்கள் அடி அநேகமாக வருஷம் போகிறோம் ஏதோ ஒரு ஆசை பண்ணின பாவத்தை எல்லாம் தீர்க்கணுமே பகவானேந்து அங்கே போயிட்டு வர்றோம் சரஸ்வதி நதியை வேறு இடங்களில் அனுபவிக்க முடியாது அங்கே மூணுது சேருது எங்கூட வந்த ஒருத்தர் அழகா சொன்னார் அலகாபாதை பார்த்தா என்ன ஞாபகத்துக்கு வரணும் காப்பி ஞாபகத்துக்கு வரணும் ஏன் காப்பியில் பால் இருக்கு டிகாஷம் இருக்கு ஜீனி இருக்குது பால் வெள்ளையாக இருக்கும் கங்கை வெள்ளையா இருக்கு டிகாஷம் கருப்பாக இருக்குது யமுனை கருப்பாக இருக்குது ஜீனி உள்ளே இருந்து வர்ற சரஸ்வதி கரஞ்சிறம் இவருக்கு அலகாபாத்தை பார்த்தா காப்பி நெனைப்பு வருது நமக்கெல்லாம் இனிமேல் காப்பியை பார்த்தா திருவேணி சங்கம நெனைப்பு வரணும் நம்ம குமரகுருவர் சுவாமிக்கு எந்த நெனைப்பு வந்துச்சு உடம்பு வெள்ளப்பொடி விபூதி அதை பார்த்தா கங்கை மாதிரி தெரியுது கங்கை மாதிரியான் அம்மேனி மானே யமுனை அம்பாள் எப்படி இருக்கா கருப்பா இருக்கா அவ யமுனை அப்போ சரஸ்வதி முருகன் நடுவில் இருக்கார்ல அவர் தான் சரஸ்வதியா வாணி நதியும் குமரன் தானே குடைவேம் தனித்து சோமாஸ்கந்த மூர்த்தியை பார்த்தால் தியாகராஜரையும் கமலாம்பாளையும் நடுவிலே முருகப்பெருமானையும் பார்த்தால் திருவேணி சங்கம ஞாபகத்துக்கு வரணும் ஆயிரம் பாவங்கள் தீர்ந்து போய்விடும் இது கமலாம்பாள் சிறப்பை சுட்டி கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி குமரகுருபுர சுவாமிகள் அழகாக பாடுகிறார் இது கமலாம்பாளுடைய ஒரு பெருமையை காட்டக்கூடிய ஒரு சுருக்கமான உரை நாளை திருக்காலத்தி ஞானப் பூங்கோதை ஞானப் பூங்கோதையால் நாளை திருக்காலத்திக்கு போகிறோம்